பிரார்த்தம் பலமாக இருந்தால் அது மன்னர் ஆவணை போல செயல்படும் அதுக்கு எனக்கு தான் வேணும் வேறு வழி இல்லை அது சுகத்து கொண்டு தான் போகும் அனுப்பிவிட்டு தான் ஆகணும் பலப்பிரார்த்தமாக இருந்தாக்க அதை அடுக்க முடியாது முயற்சி செய்யலாம் செஞ்சாலும் கூட அதை அடுக்க முடியாது தெரிஞ்சுக்கணும் அப்பயே தெரிஞ்சுக்கலாம் ஓ இது பலமாக இருக்கணும் அதனால் ஜீவனுக்கு முயற்சி சொல்லப்பட்டிருக்கு அந்த முயற்சி எதுக்கு பரார்த்தத்தை சுவாரமன்றது பயமில்லாதமாக இருக்குமே ஆனால் அதை தளர்த்துக்கலாம் அது வைராகிய வேகம் வேணும் அது சாமானியம் போயிடாது வைராகியம் இல்லைன்னு தடுக்க முடியாது துர்பல பறைச்சாபராட்டம் இருக்குமேனால் அதையும் தளர்த்துக்கலாம் அதுக்கு வைராகி வேகம் வேணும் சாமானிய மக்களுக்கு அதெல்லாம் முடிகிறதில்லை அதனால தான் அவர்களுக்கு துக்கத்துக்கு அதிகமாக ஆளாத காரணங்கள் தான் அப்படியாச காலத்தில் மூச்சுக்காலெல்லாம் இந்த விவரம் தெரிஞ்சதுனால தப்பிச்சுக்கலாம் எவ்வளவோ குறைச்சிக்கலாம் பாதி மேலே குறைஞ்சிடும் பெரும்பாலும் பலப்பிராதம்லாம் கொஞ்சம்தான் திருபலந்தான் அதிகம் அது முடிச்சினாலே செய்தாலும் தான் விருத்தி ஆக முடியாது முடிச்சிடனா அது அப்படி தானாகவே போயிடும் தானாக போகிறதுக்கு வழி விவரம் தெரிஞ்சு விவரம் தெரியாதனால எதை எடுத்தாலும் ஆசை பாசங்கள் ஓடக்கூடியனால மாட்டிக்கிறது தான் உலக மக்கள் தூக்கப்படுறதுக்கு காரணமாக அதுதான் அதோட விஷய சுகங்களும் உண்டு சிலது முயற்சியான சோகம் கிடைக்கும் அப்படி ஒரு காலத்து இருந்தால் அது முயற்சியான கிடைக்கும் இன்னும் கிடைக்காது அப்படிப்பட்ட பிரார்த்தனை நம்ம தியாக முயற்சி பண்ணலாம் ஒழிய துக்கத்துக்கு பிரார்த்தனம் தெரிஞ்சும் செய்ய விடாது தெரிஞ்சே செய் காரியம் போ கூட நடத்துக்கலாம் காரியத்துக்கு போய் அவதி போகக்கூடாது நடத்தலாம் அவதி போய் படத்துக்கு வராத தடுத்துக்கலாம் அவ்வளவு விவேக ஈராக்கி வேணும் பிராந்தத்தின் பாகுபாடு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஓ இது வந்து துர்பலம்தான் நாமதான் எடுத்துக்கிறோம் தேவையில்லாது எல்லாத்துக்கு வேண்டாம் எடுத்துக்கலாம் பின்னாடி ஆராய்ச்சி பண்ண விட்டுடலாம் அது வேணா மூணு விட்டுடலாம் இறக்கி வேணும் சொன்னால் போயிடாது என்ன ஆசை தூண்டி விடு இருக்கிறது தான் என்னமா என்ன கண்டு போயிச்சாக்க ஒரு நாள் தானே போன போல்தானே அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வரும் அதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய சாமரத்தை வைராக்கியம் கேள் அப்படி இருக்குமே நிறுத்தலாம் எல்லாருக்குமே ஈஸ்வரன் வச்சுருக்கிறது பெரும்பாலும் இச்சாபராதம்தான் அது துர்பலமாக அதிகம் பலபராதம் கொஞ்சம்தான் இவர்களுக்கு துர்பலம் தெரியாது பலமும் தெரியாது எது கிடைத்தாலும் ஆசாபாசம் தான் எடுத்தோன்னே தீர்மானம்தான் வரும் அதை வெச்சுக்கிட்டு தான் சண்டை செஞ்சுருக்கு லாபம் அடைகிற வந்தேன் எங்கேயாவது நாடு சீட்டில் யாருக்காக விழுந்தேன்னா நானும் வாங்கினா அதை பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் என்ன இச்சாப்படாதானே அதே சிந்தனை பண்ண வாங்க வாங்க சிந்தனை பண்ணுவாங்க வாங்க மாட்டாங்க அப்புறம் ஒரு கூட்டம் இருக்காங்க அந்த கூட்டம் என்ன கூட்டமும் அவசரப்பட்டு ஓடுறாங்க நமக்கு எதுக்கு இந்த கூட்டத்தை பற்றி என்ன போடுறாங்க நமக்கு தேவையா எனக்கு போயில்லாத தெரிஞ்சி எழுந்தான் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு போல்லை பார்த்துட்டு அவர் மேற்பட்டி குய்ச்சிட்டாங்கண்ணா அவை எவ்வளோ குதிச்சு நான் அப்படி போகல இது துர்பலம் பலம் அப்படிங்கிறதுல பலம் எல்லாம் குறைச்சல் தான் பண்ணியிருக்காரு எங்கே வேணாம் பார்த்துக்கோங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க பலம் குறைச்சலாதான் இருக்கும்பட்டு போகிறது இது இப்படி ஒரு முறை மாட்டிருக்கேன் ஒரு முறை தண்ணி போய போகும்போது தண்ணி செடி ஆசை அந்த கவி பிடிச்சி இழுக்குது அது பாட்டு சமாளிச்சுட்டு வர பெரியவாடாக போச்சு அது வேகம் அறியும் அடிக்கிற வேகத்துக்கு முன்னால் வர முடியல அப்படியே இல்லை கைப்படியாக நிற்குது கம்பி பிடிச்சிக்கிது கம்பினால அரைச்சிட்டு போயிருக்கா இப்படி மடக்க முடியல அந்த காலு இழுத்து மடக்க முடியல அந்தளவு வேகம் இருக்கு அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு எப்படியாவது வரணும் கொஞ்சம் மடக்கி அப்புறம் தான் நெருங்கி கரையாக தான் எழுதிட்டு போகுது அப்படி எப்படி சங்கரி பிடிச்சுட்டு வந்தோம் சங்கிரி வச்சு அங்கங்கே ஊரா சங்கரி தந்தோம் அங்கங்கே அப்புறம் சங்கரி பிடிச்சிக்கிட்டு சமாளித்து வைச்சாச்சு அப்புறம் யாரும் இறக்கலாங்க இப்போ உலகத்தில் இந்த பிரார்த்தத்தின் பாகுபாடு தெரியாமல் துக்கப்படுறாங்க அதனால ஒரு பலப்பிராசம் இருக்குமே ஆனால் சில ஞானிகள் மீண்டும் சிலத்துக்கு போகலாம் அது யசுகாரம் தான் அப்படி போனாலும் கூட அவர்கள் வெளிமுக நாட்டில் இருக்காது உள்முக நாட்டம் இருக்கும் அவர்களை அங்கே இருக்கிறவங்க இது ஏன் இங்கே வந்தாருன்னு கேட்பாங்களோடைய இங்கே இருட்டுமுன்னு சொல்ல மாட்டாங்க முன்ன பாட்டில் வந்து இருக்கு தங்கை பேசுவார் இப்போது மீண்டும் சொல்றேன் வீட்டில் அரண்மனையில் இருந்து பட்டிலாமல் ஆட்சி பண்ணலாம் என்பது மந்திரியின் கேள்வி சொல்லுவார் பட்டிலையாயின் நவீனின் இருப்பு பட்டியில் என்றால் அங்கே இருக்கணும் அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் பிரார்த்தானுசாரமாக இருக்கலாம் அல்லவா என்று பழைய ஓழ்வினை எனில் இருக்குமே என்று கேட்டால் ஆசை சச்சனை உதிப்பி தள்ளவோ ஊட்டும் ஜகவின்பில் இறையனுமிச்சு என்ன எந்த பிரார்த்தமும் ஆசை கொடுக்காம பிரார்த்தைய வரதில்லை முதல் ஆசை தான் கொடுக்கும் ஆசை கொடுத்த பிறகுதான் அது பிரார்த்தையக்கு வரும் ஆசை கொடுக்காத நிலையிலும் ஆசை அதாவது பிரார்த்தம் இல்லாம கூட ஆசை வரும் ஜீவர்களுக்கு அந்த ஆசை என்ன பண்ணால் நிறைவேறாது ஏ சுபத்தோடு கடிஞ்சு போயிடும் பிரார்த்தத்தோடு கூடிய ஆசை இருக்குது அது நிறைவேறும் அப்படி நிறைவேறும்போது போய் பிரார்த்தம் கொடுத்த ஆசைன்னு கண்டுபிடிச்சிடணும் காரியம் நிறைவேறிச்சேன்னா பிரார்த்தம் கொடுக்குதுன்னு அர்த்தம் காரியம் நிறைவேறலைன்னா பிரார்த்தம் கொடுக்கல இது ஜீவனுடைய தற்காலிக இந்த ஜென்மத்தினுடைய இது கண்டுபிடிக்கலாம் அதனால் பிராரதம் இருக்குமே ஆனால் ஆசை கொடுக்கும் அது ஆசை கொடுக்கும் முயற்சியும் கொடுக்கும் முயற்சிக்கு சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா சூழ்நிலை அமையாது ஆசை கொடுக்காது ஒண்ணும் இருக்கு இல்லை அதுவும் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால இந்த பிரார்த்தமானது ஆசை கொடுத்து தான் பிரார்த்த செயற்படுத்த முடியும் ஆசை கொடுக்காம செய்யாது அப்படி எனக்கு வரணும்னு ஆசை கொடுக்கணும் எப்படின்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது அதனால பழைய ஓழிலே எனில் ஆசையை சற்றேன்னு ஒதுப்பித்தல்லவோ ஊட்டும் ஜெகவின்பில் இறைய நிமிச்சை சிறிதாவது ஆசை கொடுக்கும் சூழ்நிலை அமையும் அப்படி எனக்கு இல்லை முட்டுணர் முட்டுணர் ஞானத்துவர்கள் பூண்பவர்களோ அதாவது பொதுவாக டைந்தவர்கள் மீண்டும் ஏற்கு ஒரு ஆன என்ன செய்வாங்கலாத ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பாள் அவர்கள் மீட்டு விழிப்பினும் ஒரு கால் சமாளியிலிருந்து மீண்டும் விழிச்சாலும் கூட காணல் நீரில் காணல் நீர் போல இல்லைன்னா போல கண்டு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து உள்முகம் அடைவார் மனமானது உள்நோக்கம் அடைவோடைய விழிமுகமாகாது இது மேல்பூமின் பேரு மேல்பூமிக்காரது இந்த பிரச்சனை இல்லை அஞ்சு ஆறு ஆறுனாக்கா நகரமாட்டாங்க அஞ்சுன்னா போவாங்க வருவாங்க ஒரு அஞ்சு பேருக்காக இருக்கும் ஐந்தாம் நிலையில் இருக்கிறதுனால உண்டு ஆறாம் விவகாரங்கள் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க கேட்டாக்க சரி அவ்வளோதான் நான் வர முடியாதப்படுவோம் சொல்லுவாங்க இவ்வளவு கேள்வி பயில் கொடுக்குறதில்லை அது இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சமானது மீண்டும் கடல் நீர் போல பார்த்து மனதில் சொருப்பு திருஷ்டியாக இருக்கும்பொழிய உலக திருஷ்டி இருக்காது என்பதை இந்த விடயம் பற்றி நின்று வருதாமே இனிமே அளவீ விடயம் பற்றுத்தரு அடைந்து நெறி உணர்ந்த அருள் பரவின் பமடைந்தவர்தாமும் இனிமையெனவே அளவோ பற்றுவர் விளையவின் உரையாய் மீண்டும் சொல்றார் பவமதே இனிமையனவெனி எண்ணின் எடைக்குறையது இந்த பரப்பு சம்சாரம் சூழ்ந்திருக்கிறது என்று எண்ணி உள்ளவர்கள் விடைய பற்றி விடயமெல்லாம் பற்றி கொண்டு இன்று உழந்தவர்கள் அவர்களே ஒரு காலத்தில் பிரார்த்தம் அவர்களுக்கு சாதகமாக இருக்குமே ஆனால் குரு அடைந்து ஞானமடைந்தால் இனிமை அளவெனி விடைய பற்றறுத்து இது சுகம் இல்லை துக்கம்தான் விஷயங்கள் இருக்கிற ஆசையலை விடுத்து அருள் குரு அடைந்து திருபா சமுதரமாக இருக்கின்ற குருவை தருணாபதி அடைந்து பவமதை அறுக்கும் நெறி உணர்ந்து சம்சார சாகரத்திலிருந்து விடுபடக்கூடிய மார்க்கத்தை நன்றாக தெரிந்து கொண்டு அருளில் அவர் திருவையினால் பரவின்பம் அடைந்தவர் தாமம் மேலான மோட்ச சுகத்தை அனுபவித்தவர்களும் மீண்டும் பவமதை இனிமை என எனின் அளவோ மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையில் சுகம் இருக்கிறது நினைத்தால் அல்லவா விடையன்று பற்றுவர் விஷயத்திலே சுமம் வரும் என்று நினைத்தால் அல்லவா அவர்கள் பற்றுவார்கள் பேரானந்தத்தை அடைந்த அவர்கள் மீண்டும் இந்த சிற்றின்பத்தை வார்களாம் இது வேண்டாம் போனதை வேண்டாம்னு போய் அங்கே கிடைக்கலன்னு சொன்னால் மீண்டும் வரலாம் அங்கே அடிச்சு போச்சு வருவாங்களா இந்த ஊரை விட்டு வலி வெளியூர் குளி போனால் அந்த ஊர் எல்லாம் வசதியாக வாய்ப்பாக விழுந்தோன்னா இந்த ஊருக்குடி வருவானா மீண்டும் எந்த ஊருக்கு போனால் அங்கே சரியில்லை விட மோசமாக மீண்டும் வந்து வாங்க ஆனால் வெளியூருக்கு போய் ரொம்ப இதோட அதிகமான வசதியோடு வாய்ப்போடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனால் இந்த ஊருக்கு கூப்பிட்டா வருவானா ஊருக்கு வருவாங்க அப்படி போல் இந்த சிறிய அளவில் உள்ள உதாரணத்துக்கு இப்படி இருக்கும்போது விடுதநிலையாக பேரின்பு அடைந்த ஞானி எந்த விஷய சொல்லும் துக்கம் என்று கண்டு விட்டார்களோ அதை மீண்டும் சொல்லுவார்களா சொல்லுவாங்க கோதர களைந்திடு களைந்தும் பகர் அதிசய மகிதினை போல் அடிநடு வேறு திரமந்தானாகி மடிவோரு மனையில் விரும்பியே நெஞ்சும் வருத்தன மாதல் மகாராஜாவான மந்திரிக்கு சமாளிச்சு விட்டு வர்றார் அவர் பல்வேறு சாஸ்திர கருத்துக்களை வைத்து நீங்கள் மீண்டும் வந்து ஆட்சி ஏற்றுக் வேண்டும் என்ற கருத்தினுடையவராய் கேள்வி கேட்கிறார் இவர் சாஸ்திரோக்தமாகவும் அனுபவமாகவும் தக்க சமான் கொல்லி சொல்லிக்கொள்வார்கள் அதில் இது ஒரு சமாதானம் உலகத்தில் கொடி ஆனது வாடி போகுதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும் போராவ எடுத்துட்டால் சுத்தமாக வாடி போயிடும் அப்படி போல் கொடி முதல் வாடும் வேறு முழுதினையும் கோதரை குறைவில்லாமல் கலைநெழில் சுத்தமாக எடுத்துட்டோம்னா அப்புறம் மலைக்குமா கலைந்தும் பழிசை கொலிய காய் பழம் ஓங்கல் அப்படி எல்லாம் சுத்தமா எழுத்தாச்சு அப்போல முளைச்சி காய் பழம் கொடுதப்பா அப்படின்னு சொன்னாக்கா இது அதிசயம் அல்லவா அவர் அதிசயம் அது போல அப்படி போல அடி நடு ஈரு இல் பிரமம் தானாகி ஆதி அந்தம் மத்திய சொல்லக்கூடிய எதுவுமே பிரமத்துக்கு இல்லையா வியாபாரம் எங்கு நிறைந்த வஸ்து உறுப்பு சொல்ல முடியாது அது அடிகிறதுக்கு எங்கே போய் அடிகிறது அது மத்திய பாகம் எங்கே சொல்ல முடியும் அது எதுவுமே சொல்ல முடியாது அதனால அப்படி போகிற அடி நடு ஈரில் பிரமம் தானாகி அகப்பற்றை அடுத்தவரிடத்தும் அகப்பற்றும் ஆனால் உள்ளே இருக்கிற வாசனைகள் தேகம் நான் என்ற வாசனை தேகவாசனை லோகவாசனை சாஸ்திரவாதம் சொல்லக்கூடிய வாசனை இருக்கு இது அகப்பட்டுன்னு கேள்வி அதை அப்படி நீக்கின பிறகு அகப்பட்டு அடுத்தவரிடத்தும் மடிவோரு மனையில் விரும்பியே அதாவது குற்றம் பொருந்திய மீண்டும் இலவசத்தில் ஆசை வைத்து வருத்தன மாதல் நெஞ்சம் மீண்டும் அது பற்றும் என்று சொல்வது அதிசயம்தான் எப்படி கொடியானது அதில் வேறு அடிவேறு வே ஆணி எல்லாம் எடுத்தாச்சு அப்புறம் கூட முளைச்சு காய் காய்க்குதுன்னு சொன்னால் அது அதிசயம் அதுபோல் இந்த உலகத்தில் மம்சாரம் மந்தமானது மிக துக்கம் நினைத்து விட்டு குறவடைந்து ஞானம் அடைஞ்சாச்சு அந்த ஞானத்தின் லட்சம் பண்ண சரதுக்குதே பரமானத்தை பராச்சு இதனால் வந்தது எங்களே இருந்த நானே நிச்சயத்தினால் வந்தது நிச்சயம் செய்த பிறகும் அவர்கள் மீண்டும் இந்த குற்றம் பொருந்திய உலகின் பற்றி விரும்புவார்கள் சொன்னால் அது அதிசயம்தான அப்படி போல ஒரு அதிசயமாயிருக்கும் இப்படி சொல்கிறது பொருந்தாது அது யாருக்கு பொருந்தும்னு சொன்னால் திரு ஞானம் இல்லாத பொருள் பொருந்தினான் அவர்களுக்கு சரி இங்கே நமக்கு ஞானம் வரமாட்டேங்குது அங்கேயா போயிருப்போமே என்று ஒரு இருக்கணும் இளைஞானம் பெற்றவர்களுக்கு அது இருக்காது எப்படி முழுசு நீக்கின பிறகு முளைக்காதோ முளைக்க விரிதாவான பேச்சை அது அதிசயம் அதிசயம் என்ன போட்டுக்குன்னு அர்த்தம் இல்லை அது சொல் மாத்திரம்தான் அப்படி போல இங்கேயும் சொல் மாத்திரம்தான் இடைஞானம் அடைந்தவர் ஒருபோதும் மீண்டும் வரமாட்டார்கள் என்பது ராஜாவுடைய வாதம் மந்திர அடத்துக்கே தோந்துடென தினவெரி பவையை பேனலை சுகம் என்று மகிழ்ந்திடுவோன் பேரின் பத்தாசையாதாகி பூணவன் அதின் ஞானம் பொருந்திய சொருபந்தானாகி ஏனவானந்த தழுந்துவோன் விடய மெய்திரி ஞானமே இலையால் ஆரம்பத்தில் கிளர்ந்திருக்கும்போது இருக்கும் நான் பெரியவன் நான் கர்த்தா போக்தா இருக்குத்தான் செய்யும் ஆணவ மதனை தோய்ந்து அதை நாசம் செய்து உடலினை நான் ஆம் என சைரத்தை நான் என்று நிச்சயித்து தினவோ எரி அவையை பேனலை சுகமென்று உள்மறிந்துடுவோன் தின எரிவு காமிகாரம் வயிறு எரினா அக்னி யாழ்ராக்னி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக பசி காம பசியும் வயிற்றுப்பசியும் இந்த ரெண்டும் பேனலை அதையே விருதி செய்வதை காப்பாற்றுவதாக அதை நினைத்து மனதிலே மகிழ்ந்திருப்போன் பேரின்பத்து ஆசையதாகி போன அஞ்ஞான நிலை அவனுக்கே ஒரு காலத்தில் சிற்றின்பத்தை விடுத்தி பேரின்பத்தை அடைவோம் என்று ஆசை வந்தால் அவன்கிட்ட அஞ்ஞானம் போயிட்டேன்னு அப்படி போல் ஞானம் பொருந்திய சொருபந்தானாகி ஞானம் திடஞானம் வந்த பிறகு அது சொருபமே தானாகி தத்துவ ஞானம் வருமே ஆனால் அந்த பாவனை அகண்டபானதாக இருக்கும் நான் என்று சொல்லும்போதே அந்த அகலபானம் வரணும் ஞானம் பண்ணுது இப்போ நான்ன்னு சொன்னால் உடம்பு தான் வரும் இந்த உடம்புல இருக்கின்ற விவகாரங்கள் தான் விவகாரமாக இருக்கும் அப்போது இந்த உடம்பை பற்றி தான் விவகாரம் நடக்கும் ஞான காலத்தில் நான் சொன்னால் அகண்ட சச்சியானுபுரமும் நிச்சயம் போனோம் என்ற பானம் வரும் அப்போது அந்த அகண்ட சச்சியான புரமத்தில் லோகங்களும் எப்படி இருக்கின்றனவோ அது எத்தனையோ உடம்புகள் இருக்கிறது போல இந்த உடம்பும் தனியாக இருக்கிறது மற்ற உடம்புகளை கர்மானுசாரம் எப்படி விவகாரம் செலுத்தனவோ அது இந்த உடம்பும் காரணம் செய்கின்றது அதனால இந்த உடம்பு நான் என்ன என் நிச்சயம் வந்துடும் விவகாரத்துக்கு நான் போனேன்னு வந்தேன் என்று சொல்ல பழக்கம் வந்து நாடகத்திலே நான் பெண் அண்ணா நான் ராஜா நான் மந்திரி என்று சொன்னாலும் இடத்தை பொறுத்தவங்க அது வாஸ்தவலை அப்படி போன ஞானம் பொருந்திய சொருபம் தானாகி ஏனவானந்த தழுந்துவோன் நிலையான அந்த ஆனந்தத்திலே அழுந்திருக்கின்றவன் திடமிருக்கின்றவன் விடய மீண்டும் விசேஷம் ஆசைப்படுவான் ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்கும் ஞானம் ஞானமே இலையால் ஞானம் வச்சு செய்தது கூட கிடையாது உணர்வு அது காணும் தனுவாதிகளை கருதி ஏன் என்று உண்மவாரே நிது கனவென்று உணர்ந்தவர்கள் நசை இலாதே நுழவுதில் தனது சுய உருவதனை அனுபவத்திற்றான் மனமத நீர் சாலமேன உணர்ந்தவர் உலகென்பின் மையம் நீங்கும் இப்போது யுக்தி போய் அனுபவம் சொல்வார் இப்போ சுருதி யுக்தி அனுபவம் சொல்லுவார்கள் வேந்தத்துல மூன்று உடன்பாடு மற்ற துவேத மதங்கள்ல சுருதியும் யுக்தி தான் பிரமாணமா கொள்வார்கள் ஒழிய அனுபவத்தை பிரமாணம் கொள்ள முடியாது உதாரணமா சொர்க்கம் இருக்கிறது பாபா இருக்கிறது சுருதி பிரமாணம் யுக்திக்கு பொருந்தும் என்ன பணம் இருந்தால் எங்கள் பாபா அனுப்பிற மாதிரி புண்ணிய முடிவு நாங்கள் அனுபவிக்கலாம் என்று ஒரு யுக்தி பொருந்தும் அதே போல் உபசா உபாசன லோகங்களுக்கு போய் சுகமாக இருக்கலாம் என்று சுரு சொல்லுது அது யுக்தி என்ன இங்கே எப்படி பெரியவர்களை அல்லது தாய் தந்தையரை அனுசரித்து சிறியோர்கள் குழந்தைகள் எப்படி வருகிறார்களோ அப்படி போல அங்கே தெய்வத்தின் மொழியில் சுகமாக இருக்கலாம் என்று யுக்தி பொருந்தும் ஆனால் அத்வைதம் அப்படி இல்லை அங்கே நேரில் யாரும் பார்த்து இல்லை கைலாத்துக்கு போனதில்லை வயலுண்டம் போனதில்லை சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்து ஆள் கிடையாதுல போயிட்டு தான் சொல்லப்படுது இப்போ யாரும் போனது இல்லையா வந்ததும் கிடையாது ஆனால் இங்கே அப்படி இல்லை அனுபவத்துக்கும் பொருந்தும் என்ன அனுபவத்துக்கு பொருந்தும் நான் மனசுரவும் அப்படிங்கிற அனுபவம் சுருதி யுக்திக்கு மட்டுமல்ல அவர் விசாரணை செய்த அந்த நிலையையும் பெறுகிறார்கள் அனுபவம் இருக்கு உதாரணம் காட்டுவதற்கு யாக்கிரா அவசை வித்தியம் என்று சொல்வதற்கு சொப்பனாவஸ்து திஷ்டாந்தமும் அதன் பிறகு சுரப்பு என்பதற்கு சுழித்தி அவஸ்தை திஷ்டாந்தமும் சொல்லப்படும் அதன் பிறகு சமாதி அனுபவத்தில் அவர்களுக்கு இது நிலையான அனுபவத்தை கிட்டும் அவர் சுருதி யுக்தி அனுபவம் மூன்று வேந்தத்தில் தான் உடன்பாட உள்ள கர்மகாண்டத்தில் ஞான காண்டத்தில் உடன்பாடாக இருக்கிறதில்லை அதனாலதான் செய்ய முடியும் இது ஏன் முடியும்னு சொன்னால் உண்மை சுரூபத்தை அறிகிறது உண்மை சுரூபம் எங்கே இருக்கிறாலும் அங்கே இருக்குது யாகமானதுனால அது பரிச்சனமானதுனால குறிப்பிட்டதான் இருக்க முடியும் ஆகவே அது அனுபவத்துக்கு வர்றதுக்கு நியாயம் இல்லை எங்கே உணர்வு இருக்கிறதோ அங்கே பிரம இருக்கு உணர்வையே பிரம்மம் பேரறிவே பிரம்மம் பிரஞ்சானம் பிரம்மம் என்று சொல்லப்பட்டிருக்கு அறிவு இருக்குன்னு சொன்னா அங்கே பிரம்ம்தான் பிரமில்லையே ஒருவருக்கும் அறிவு இல்லை கட்டப்படும் அறிவு இருக்குன்னா அங்கே பிரம இருக்கு அர்த்தம் அப்புறம் சிறப்பு அறிவிப்பு அந்நியமாக பிறகு கிடைத்தே கிடையாது அதனால இது அனுபவித்துக் கொண்டு வர முடியும் இப்போது இஷ்டாந்தம் சொப்பன இஷ்டாந்தத்தை காட்டி ஜாக நிறுவனம் என்றார் கனவதனில் சொப்பனாவசியின் கண்ணே அது காணும் தனுவாதிகளை கருதியேன் என்று காணப்பட்ட தனு சரீரங்கள் தன்னுடைய சரீரம் போல ஒன்றும் சம்பந்தப்பட்ட மன்ற சீரங்களும் எல்லாம் மனதின் எண்ணங்கள் தான் கற்பனை தான் தனுவாதிகளை போல் உணர்வில் ஜாக்கிராவசையில் உணும் அவரின் வந்து சிந்திக்கிறான் மீண்டும் என்ன நினைக்கிறான் இது கனவு என்று உணர்ந்தவர்கள் அப்போ சொப்பனம் என்று நினைக்கிறான் சொப்பனத்துக்கு ராஜாவிற்கு தான் சொப்பனங்கள்லாம் தர்பார் நடந்தது போக பாக்கி நடந்தது ராணிகள் காணிகள் எல்லாம் போக போக இருந்தது மொழி பந்துருச்சு இங்கே பார்க்குறான் காலையில் சரி ஓட்ட போகணுமே நினைக்கிறேன் இது வரைக்கும் ராஜாவாக இருந்தேன் இப்போ விடிஞ்ச பிறகு தரியில தெரியுது நேராஜெல்லாம் தள்ளி கத்துறாங்க போகிறேன் ஏய்யா என் நேரம்னு கேட்பாங்களே இப்போ இருந்தால் ரொம்ப போயிடுச்சு அப்படியே இருக்கலாமண்ணாலும் இப்போ மொழி சரி படுத்துங்கன்னு சொப்பினது போல் அதுவும் வராது ஒரு சொப்பன சம்பந்தம் கிடையாது பழுத்துக்கினா அந்த ராஜா மீண்டும் போடாமில்ல அப்படி இருந்தாக்கெல்லாம் எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கிடையாது சொப்பனத்தை நம்ம காட்டுறதே ஜாக்கிரவத மித்திங்கிற உணர்வு வரது காட்டுறதாண்ட அன்றாட வாசனா பிரகாரம் ஒரு சொப்பனத்தை காட்டி ஜாக்கிரதம் வந்த பிறகு இது சொப்பனம் போய் நிச்சயம் செய்துக்கு அது போல இந்த பிரபஞ்சமும் மீத்தைதான் அடுத்து நிச்சயம் விசாரணை பண்றதுக்கு அது பண்ணது அதுதான் சொல்றேன் இது கனவென்று உணர்ந்தவர்கள் நசையில் ஆசைவா வைக்க மாட்டாங்க மீண்டும் ராஜா ஆசைவாருமா சரி என்னமோ கண்டம் அது நல்லதாக இருந்தது சரி போனோம் போய் தனிக்கு போனால் தான் சம்பாதிக்கலாம் போனோம் அப்படி போயிடுவோம் அதே அதுபோல உலவுதன்னில் இந்த உலகத்தின் இடத்தே தனது சுய உருவதனை உண்மை சுரூபத்தை உண்மைஸ்வரம் சொல்லப்பட்டது அனுபவத்தை அனுபவமாக கண்டவன் பரோட்சம் அபரோச்சம் இடபரோட்சம் அனுபவம் நமக்கு பரவையான அனுபவம் ஆக ஜகமது எல்லாம் உணர்ந்து இச்சகமனெல்லாம் இந்த உலகம் அனைத்தும் மனமதனில் இந்த உலகத்தின் என்ன இந்த மனம் இருக்கு மனம் என்று சொல்லக்கூடிய இது நிலத்தில் ஜாலம் ஒரு மயக்கம் ஒரு தோற்றம் இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் சொல்றாங்களே அது போல இது ஒரு காற்று ஏன்னா உணர்ந்தவர் என்று நிச்சயமாக உணர்ந்த ஞானிகள் இவ் பின் மையல் நீங்கும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மயக்கம் இருக்குமா ஒருபோது இருக்காங்க காணல் ஜலத்தை ஜலமில்ல இது அதனாலதான் நிச்சயம் செய்த பிறகு அது தோற்றினாலும் கூட மீண்டும் குளிக்கிறது போகவே மாட்டோம் அடுத்தவங்க சொன்னாலும் கூட ஏற்றுக்கவே மாட்டான் என் நிச்சயமாக இல்லை மகிழ்ச்சி இது உதாரணம் சாதாரணத்தை பரிபாஷையில் உதாரணங்கள்ல சிலதில் இது ஒன்றும் அப்படி போல் இந்த உலகத்தின் கண்ணு விசாரணை செய்து சொப்பனம் போலத்தான் என் நிச்சயம் செய்த பிறகு மீண்டும் ஆசை வருமா கதிரவன் முன் இருக்கும் நயனமுடே ஒருவன் குழி கண்ணே வீழும் இருள் இருக்கும் ஒருவன் குழி கண்ணே வீழும் அதிக வலிச்சூரன் அமற்களக்கு வருபவன் அக்காரன் இத பாயசமோ நிறம் பருந்தினன் கூழ் தீர்ச்சி செய்ய என்றால் விதமிவை நான்கே நோக்கும் கூரை அதிர்ஞான விளையம் என்றால் நாலு இஷ்டங்கள் சொல்ற அது எப்படி பொருந்தாது அப்படி இது பொருந்தாதுன்னு பார்த்தார் கதிரவன் முன் இருளிருக்கும் சூரிய முன்னால் இருக்கு அப்படிங்கிறான் சூரியன் ஒரு காலம் இட்டை பார்த்ததே இல்லாது இட்டு தேடிக்கிட்டே போகுதான் அது ஓடி போச்சான் ஒன்று நயனமுடைய ஒருவன் குழி கண்ணியும் அமர் கலப்பு வருவன் ரொம்ப சொல்றாங்க போறன்னா ஓடி திரும்பி பருவத்தில் எனக்கு ஒரு சாரதி இருந்தா நான் ஜெயிச்சு போடுவேன் உங்கள சரி சாரதி அர்ஜுனன் பேடி கட்டியாச்சு ஓட்டி போனோம் பார்த்தோன்னு திரும்பிட திருப்பி நான் எங்க அம்மா ஒரு மகன் தான் இருக்கேன் நான் பழச்சிக்கிறேன் எப்படியாவது திருப்பி வைப்பாங்க அந்த பேடி திரும்ப மாட்டேங்கிறான் கண்டபடி திட்டான் நீ என்ன கொல்ல வந்தியா அப்படியா ஏன் பேடி பேடி மூச்சு முளைச்சா அப்படினு சொல்லுவாங்க கண்டபடி திட்டுறான் அது வேற பேசணும் இங்க வந்து பயணிக்கலாம் ஆனா அர்ஜுனன் அதிகாலும் அதிக வலிச்சூழல் அமர்களுக்கு வெறுவன் என்று சொல்வதும் நெய் நிறைய தேனும் அக்காரம் சர்க்கரை மூன்றும் நன்றாக பக்குமா செய்த இத பாயசம் பக்குமா செஞ்சிருக்காங்க அதுவும் அது கொஞ்சம் இல்லை நிரம்ப இருந்தே நான் போய் நிறைய சாப்பிட்டு சொன்னாங்க சாப்பிட்டாச்சு அப்புறம் வெளியே வந்தான் அங்க வருஷம் கூப்பிட்டான் எங்கள் கொஞ்சம் கூழ் காய்ச்சியிருக்காங்க இன்னைக்கு சாப்பிட்டு போப்பான்னு ஆசை வருமா அப்படி போல ஒரு கால இந்த ஆசை வறுமையானால் மாறு அது போல ஞானியும் விஷயத்துக்கு போகலாம் இதமையே நான்கினுக்கும் குறை இது குற்றமாகும் அதின் அதுபோல விஷயத்தில் ஆசை வச்ச அவன் ஞானி அல்ல குற்றம் அது நான்கு நிச்சானங்கள் மூலமாக இளைஞானியை நிலையை வலியுறுத்துவார் மேல்நிலைக்கு போனவர்கள் மீண்டும் கேள்விக்கு வர மாட்டான் அப்படி வர்றதா சாத்திரம்லாம் சில சொல்லிருக்கேன் பிரார்த்திப்பான் வலுவான பிரார்த்தபன அர்த்தம் பொது விதி அப்படி தான் வரமாட்டாங்கன்னு பொது விதி அது சிறப்பு விதி ஏக சுகாரம் இருக்கலாம் இங்கே ஏகாரங்க பேசுகிறதுக்கு இல்லை ஏன்னா நான் சிறப்பு விதியிலே இல்லை பொது விதிக்கிறேன் எல்லை மீண்டும் விஷயத்தில் பற்றாது அப்படிங்கிற ஆறுதல் இல்லை எழுந்து ஆசை கொடுக்கும் அதனால் பொது விதியை அனுசரித்து சொல்லப்பட்ட இந்த நியாயத்தை சிறப்பு விதி நீ கேட்கறது சரியில்லை ஏதோ ஒரு காலத்தில் சில பேர்கள் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது அவருக்கு சிஸ்டமல்ல பிராரத்தினுடைய வலு அவை தழுத்தும் கூட அது நிற்க முடியாத வலிமையான பிரார்த்தம் அதனால் அதை ஏற்றுக்கொள்ளார்கள் ஒழிய மற்றபடிக்கு இச்சையினாலே ஞானத்துக்கு புறம்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எப்படி நாடகத்தில் ஒரு பெண் வேடம் போட்டுக்கிட்டு நான் பெண்ணு தானே சத்தியமே பண்ணுறான் சத்தியம் பண்ணாலும் கூட அவன் பெண் ஆக மாட்டான் அதுபோல இங்கே தினஞானம் பெற்றவன் ஒருகால் பல பிரார்த்தத்தின் காரணமாக பிறர வாழ்க்கையில் ஈடுபடுவானே கூட அவனுக்கு அதில் சுகமே மாட்டான் சரி பிரார்த்தத்தை கழிக்கிறது தான் தவறு வேறு இல்லை அனுபவித்து தீரும் என்று அனுபவித்து தீக்கின்ற இந்த மனசு கருக்கரணங்கள் உதாசீனமாக இருப்பான் அவளையே அஞ்ஞானியைப் போல விரும்பியதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் பாண்டமதின் வாதனையில் வாதனைகள் இருக்குமென்றல் துங்கவரி உடையோர் கடற்கின்றியமையாமையாதங்கின்றல் அங்கியை தம்பனம் வல்லார்க்கணல் சுடாததின் வினைகள் எடுக்காதென்றல் தங்கு வினைக்கு துவாம்பிடையதில் இருப்பாதி தாராதென்றல் மகாராத்ரே மகாராஜாவானவர் அந்த மந்திரிக்கு எவ்வளவு சந்தேகங்கள் கேட்கப்படுகின்றன அவர் செட்டு வர்றார் அப்படி சொல்கிறது இது ஒரு விதமாக கேட்கிறார் மந்திரி அவர் கேட்கறது என்னன்னா இங்கு உறைந்த பாண்டம் அதில் இங்கேன்னா பெருங்காயம் பெருங்காயம் வைத்திருந்த பாண்டம் பெருங்காயத்தை காலி கூட வாசல் இருக்கும் அப்படி போல நான் அது போல நர்த்தம் வாதனையில் வாதனை போல வாதனைகள் இருக்குமென்றால் அப்போது என்னதான் தன்னியாசி ஆகிட்டாலும் கூட ஞானி ஆகிட்டாலும் கூட பழைய வாசனை இருக்கும் அல்லவா அப்போ வாசனை இருக்கும்போது பிள்ளை வாழ்க்கையில் பழைய படித்தார் நடத்தலாம் அல்லவான்னு கேள் அப்போது பதில் சொல்கிறார் துங்க அறிவுடையோருக்கு இந்தியமையா தொழில் தொடங்கி நிற்கிறல் பதில் என்னன்னா சந்தேகம் இல்லாமல் பரிசுத்தமாகிய தத்துவ ஞானம் உடையவர்கள் உடையவர்களுக்கு இன்றியமையா தொழில் தொடங்கிவிட்டது ஆகும் அதான் வாசனை அவர் வாசனை எப்படி இருக்கும் இந்தியமையா தொழில் செஞ்சாவன் என்ன தொழில் பசிக்கு சாப்பிட்டாவன் அது இந்தியமையா தொழில் அதுக்கு அவர் பிரார்த்தானுசாரம் மிச்சம் இருக்கலாம் நல்லா ஆசிரமங்களில் அதாவது தான் நான்கு சந்தான விச்சை ஆசிரமங்களில் இருந்து சாப்பிட அஞ்சான அபிமான பிச்சை பக்தர்கள் குறிப்பிட்ட பக்தர்கள் கொடுக்கறது அபிமான விச்சையான் பேர் மதுகர பிச்சை குறிப்பிட்ட வீடு ஏதோ எந்த வீட்டில் வாங்கி சாப்பிட்றது மதுகர பிச்சை அதே பாத்திரங்களை சாப்பிடாமல் கையில் மட்டும் வாங்கி சாப்பிட கடத்தலா வெச்சைன்னு இப்படி ஒரு முறைப்படுக்கி எங்கே சாப்பிட்டாலும் மிச்சம் தான் பேர் ஆக சன்னியாசி அல்லது ஞானி இவ்வளியாவில் பசுக்கு சாப்பிட்டே ஆகணும் சாவிட்ட பிறகு மனஜெல்லாம் கழிச்சு ஆகணும் அது தவிர தவிர்க்க முடியாது இது ரெண்டும் மிக முக்கியம் அதோடு தங்குவதற்கு ஏதாவது இடம் பிடிச்சாகணும் இல்லாத தங்கிறதுக்கோ பகலை தங்கிறதுக்கோ தியானம் பண்ணுறதுக்கோ அதற்கு ஆசனம் அல்லது ஒரு துணியாவது வேணும் அந்த துணிக்கு ஒன்று கேட்டு வாங்கிக்கணும் இல்லை இடம் உப்பை இருக்கிற இடத்துல துணி தச்சுக்க வேண்டியது தான் அப்படிக்குள்ளே இருக்கலாம்னு ஏதோ ஒரு வகையில் இது இல்லையே மேட்ச் தேவை இதை தவிர இது வாசல் இருக்குதான் செய்யும் ஒழிய மீண்டும் குடும்பத்தில் போய் இருந்து மீண்டும் பழைப்பணி செய் அந்த வாசல் கிடையாது அப்படிங்க எப்படி பெருங்காயம் எடுத்துக்கிட்டா இருக்கு பெருங்காயம் கிடையாது அது போல தத்வானம் வந்த பிறகு உலகியல் வாசல் இருக்காது பின் என்ன இருக்கும் இதே மாதிரி கொஞ்சம் வாசல் இருக்கும் வந்தா அதனால துங்க அறிவுடையோருக்கு இந்தியமேயாத தொழில் தொடங்கி நிறல் ஆகும் இப்போ அடுத்த ஒன்னொரு கேள்வி கேட்குறார் அங்கியை தம்பன வல்லார் கணல் சுடாது அது மேலும் அடுக்காது என்றல் நெருப்பெருக்கு தம்பனம் பண்ணலாம் மணி மந்திராத ஔஷதங்களால நெருப்பேரு சொல்லு தன்மையை இருக்கு மந்திரம் மணி அல்லது ஔஷதம் மருந்து இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய சாமர்த்தியிருக்குன்னு சொல்லப்படுது அப்படி போல அங்கேயே தம்பன வல்லார் கனல் சூடாது என்று உலகம் சொல்லப்படுது அதில் அதுபோல வினைகள் அடுக்காது என்றால் அவர் எந்த கருமும் செஞ்சாலும் கூட அவர்களுக்கு பந்தபாசம் இல்லை அல்லவா கொட்டாதல்லவா என்று சொல்கிறார்களே என்று கேள்வி அதிபதில் சொல்றார் தங்குவினை கேதுவாய் விடயம் அதில் விருப்பாய் சாராத என்றால் தங்கு வேணேன்னா சஞ்சித தங்கு வினையின்னு பேர் சஞ்சிதம் அது தங்கி இருக்கிறது எல்லாருக்கும் சஞ்சீதம் தான் இருந்து அதில் இருந்து வெளிப்படுறது தான் பிரார்த்தமாக வெளிப்படுவது பிரார்த்தத்தை அணுவித்துக் கொள்ள செய்கிற மீண்டும் ஆகாமியம் பேரை கொண்டு செஞ்சது போகும் மூன்று வினைகள் ஆகாமியம் வரவு சஞ்சிதம் இருப்பு பிரார்த்தம் செலவு இந்த வரவு இருப்பு செலவு இதை நடந்துக்கிட்டே இருக்கும் ஞானம் வரும்போது தத்துவ ஞானத்தினாலே சஞ்சீதம் நாசமடைகிறது அது நாசமடையும் போது பிராரத்தம் அனுபவிச்சிருக்கணும்னு போய் எஞ்சி இருக்கிறதுனால சொல்லப்படுது ஆகாமையும் பற்றுவதில்லை இந்த கிரமம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் தங்குவினைக்கு பிராரத்தத்தைக்கு காரணமாக இருக்கின்ற சஞ்சீதம் இருக்கு அது தங்குவினை அது தங்கவினைக்கு ஏதுவாக காரணமாக இருக்கின்ற இடைமதி விருப்பாதி அது விஷயங்களில் லாகத்வேஷங்கள் ஆசாபாஷங்கள் காமக்ரோதாதிகள் இந்த இது இருக்காது இதுதான் இருக்காதவழிய மற்றபடிக்கு எல்லா ஆசைகளும் அவர்களுக்கு கிடையாது ஆரந்த அனுசாரமாக கிட்டத்தட்ட திருத்தடைகிறவர்களுக்கு ஆசாபாசங்கள் கிடையாது இப்படி என்ன இருக்கு மீண்டும் பிறகு உண்டாக்கக்கூடிய கர்மங்களை செய்ய மாட்டார்கள் எதனாலே இதில் கர்த்தா போக்தாலுமே இல்லை நான் கர்த்தா நான் போக்தா என்ற நான் அனுபவிப்பவன் நான் சம்பாதிப்பவன் நான் செய்வன் இந்த பவனையெல்லாம் போயிடுச்சு அந்த வாசனை இல்லை அது எந்த அல்லவா அது இல்லையே பின் என்ன இருக்கு பிராரதத்தில் காலமாக இருக்கின்ற சஞ்சீதத்தை பலப்படுத்துவதற்காக ஆகாமி கர்மம் செய்ய செய்யும்னு ஆசை இருக்கிறது இல்லை அவங்களுக்கு ஆகாமி கர்மம் இல்லையா அது பிரார்த்த அனுசாரமும் பல பிரார்த்தானுசாரம் செய்வாராவுடைய மூலத்தை கூட அவர் பிரியோக பிரியோகிக்கிறது கிடையாது ஆகவே தங்கவெனக் ஏதுவா விடயமதில் இருப்பா என்று பரிசு முடிக்கிறார் உணர்வுடையை புரிந்திழினும் இழிவில் இழிவுரைத்ததாகின் தீயன் என்பர் யோகமிழவதனால் மற்றவைகள் செய்தும் அனைவதிற்றாள் வேணும் அவனே தீயன் மிக ஞானமதற்காகும் தாழ்வால் அனுகி நன்றோ ஞானம் ஒருவனை ஞானி என பெயரும் நன்னெனிற்றல் மீண்டும் வந்து கேட்கிறார் அதாவது சில உபநத்துக்கள் ஞானி யானை எது செஞ்சாலும் அவர்கள் எதை செய்வதில்லை பற்றுவதில்லை உலகத்தில் அவர்கள் குற்றம் சொல்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நேருக்கும் போது நீங்கள் மீண்டும் துறவு அடைந்த பிறகு இதற்கு வரக்கூடாதுன்னு விதி இல்லையே வரலாமே அப்படின்னா இதற்கு பிரமாணம் வேதாண் சுடாம்பாண்டில் நூற்றி எழுவத்தி ஆம்பில் சொல்லப்பட்டிருக்கு அதை கருத்து உலகிறந்த ஜீவன் முத்தன் நுகர்வினை வாசனையால் உன்பொருள்கள் பல கவர்ந்தும் மௌனமேயுற்றும் பலதிறங்கள் மொழிந்தும் உபதேச நெறி புரிந்தும் பரதவித்தும் மகிழ்ந்து வேடங்கள் புனைந்தும் கலை துறந்தும் உடையுடுத்தும் கல்வி வள பயின்றும் கல்லாது மாதர் முயக்கிடையுற்றும் இவ்வாறு அழகிரந்த நடையூரினும் அருள் விளையாட்டென்றே அவண்டனை நம்புக ஐயமுருசிதும் உறாமல் உலகிறந்தாலும் அணிவிக்க வேண்டும் என்றால் உள் பொருள்கள் பல கவர்ந்தும் சாப்பிட பண்ணங்கள் அதிகமாக சேகரம் பண்றது உண்டு சாப்பிடலாம் மௌனமே யுற்றும் மௌனசாமி என்று பெயரை வாங்கி கொண்டு பேசாமல் இருக்கலாம் பல திறங்கள் முழுந்தும் இல்லை எவ்வளவு பார்த்தாலும் சிறந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கலாம் உபதேச நெறி அவர்கள் பக்தர்களுக்கு சிஷியர்களுக்கு உபதேசங்கள் செய்யலாம் பாடங்கள் நடத்தலாம் கலக்கம் சொல்லலாம் பண்ணலாம் அப்படி இருக்கலாம் பரதவேத்தம் நோயினாலேயோ அல்லது பேர் துன்பத்தினாலேயோ ஐயோ அம்மம்மா எப்பாடி இருக்கிறது என்று கூட சொல்லலாம் மகிழ்ந்தும் சந்தோஷமாக இருக்கலாம் மிக வேடங்கள் புனைந்தும் அவர்கள் ஒரு உடை என்று இல்லை சன்னியாசிக்கு காவி தான் சில பேர்கள் பழைய உடைகளும் தரிப்பது உண்டு விவேகானந்த சன்னியாசி தான் கோல்ட்டு கோடு சூட்டியெல்லாம் போட்டுவார் சாசி ஆனந்தரை படித்து அவர் கோல்டு சூட்டி எல்லாம் போட்டு காவி கட்டிவார் சில சமயங்களில் அதுவும் செய்வார் பாகுபாடு கிடையாது கூடு போட்டு வல்லாண்டில் போட்டு பழக்கம் குளிர் போட்டுதான் ஆகணும் கோல்ட்டு எல்லாம் போட்டுக்கலாம் ஜிம்பா போட்டு எல்லாம் போட்டு அப்படியே இருக்கலாம் கலை துறந்தும் சதசபிரம உடை உடத்தும் நன்றாக உடைகள் அழிந்து கொண்டு இருக்கலாம் ஆடம்பர உடைகள்லாம் அடையலாம் கோயிலூர்ல கருணாநிதி பட்டு வீட்டில் தான் கட்டுவார் ஜெடி பட்டு தான் கட்டுவார் அப்படியே இருக்கலாம் ஆறு காலத்துல கல்வி பல நிறையா படித்திருக்கலாம் சில பேர் பா படிப்பு இல்லாமல் இருக்கும் கல்லாது படிப்பு இல்லாமல் இருக்கலாம் தமிழர் கவலை படிப்பு இல்லை பெரிய ஞானிதான் மாதர் முயக்கும் போகர் அவர் பெண் தினசரி ஒரு ஒரு பெண்ணாவது வந்தாகணும் டீச்சர் கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க மக்களெல்லாம் ஏ மகன் பொண்டாடு கூப்பிட்டு போய் மகள் கூப்பிட்டு போன்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா ஏற்படும் அவர் கைப்பற்றால் நம்ம யோகம் வரும்னு ஒரு ஆசை ஞானிகள் அது கைப்படட்டுமே அடிவிட்டு வாங்கலாம் கிராக்கி அவர்கள் நான் போட்டி போட்டுக்கிட்டு கூட்டி கூட்டி போக்கிட்டு வச்சுப்பாங்களாம் அதுக்கு ரொம்ப மரியாதை பண்ணாலும் திச்சுருக்கலாம் குளிப்பானின்னு பேர் திச்சிருக்கு அவர் ரொம்ப மரியாதை அவர்கள் அப்படியே ஒன்று மாதர் முயக்கிளை குற்றும் இவ்வாறு அழகிறந்த நடைவரனும் இருந்தாலும் கூட அருள் விளையாட்டு என்று மக்களுக்கு அவர் நன்மை செய்கிறார்கள் என்று கருதி அவன் தினை அந்த ஞானியை நம்புவேன் ஐயம் ஒரு சிறிது விடாமல் நம்புக என்று சொல்லியிருக்கே அப்படி போல நீங்களும் இந்த மாதிரி சன்னியாசி இருந்தோ சரி கால் இருந்தோ சரி ஞானம் இருந்தோ சரி மீண்டும் நாட்டு பார்த்து அரசாஜ் பண்ணி என்ன தப்பு என்ன கேள்வி நீ சொல்ற சிறிதான் ஆனால் அது சிறப்பு விதி சில பேர் பொருந்தும் பொது விதி அல்ல உதவி நாலு சீட்டு விழுற மாதிரி நாலு சீட்டு எல்லாருக்க விடும் எவனுக்கும் விழுது அதை போய் எல்லா விழுது ஆத்து விட்டு வாங்குறாங்கன்னா என்ன இருக்கும் அது ஒரு பிரமாணமா கொள்ள முடியுமோ அது அதை கொண்டு பணக்காரம் ஆக முடியுமா அவன் சம்பாதிக்க வேண்டியிருந்தான் நாலு சீட்டு விடு விடு வேலை பார்க்க வேண்ட முடியுமா அது இருந்தா இப்போ யோகம் இருந்தால் தான் விடுமுன்னு நம்பி தானே வாங்குறா விடு நம்பிக்கையே ஒன்றும் கிடையாது யாரும் நம்பிக்கை எதை பிரார்த்து விழுந்தால் கிடைக்கலாம் அப்படி போல இந்த ஞானம் அடைந்த பிறகும் அவர்களுக்கு ஒரு பலப்பிராரம் இருக்குமே ஆனால் மீண்டும் நேரத்துக்கு போய் இருக்கலாமா இல்லையா ஆட்சி பண்ணலாமா இல்லையா அவர்களுக்கு இச்சை கிடையாது நாலு சீட்டு வாங்குறவங்க விழுந்தாலும் கூட ஏதோ போய் யோகம் வந்து எனக்கு வந்து விழுந்ததுன்னு சொல்லுவாங்களா இல்லையா கெட்டிக்கார தேவத்தினால வந்து சொல்ல முடியும் சீட்டு வாங்குறவர் தான் கெட்டிக்காரத்தனையே விழுவர் கெட்டிகார தேவனா பிரார்த்தம் அது சீட்டு இச்சைப்பட்டு வாங்குகிறான் ஆனால் பிரார்த்தம் என்ன பண்ணுது இருந்தால் தான் கிடைக்கல என்ன கிடைக்குமோ அது யார் கிடைக்குது ஒரு சிலருக்கு தான் அப்படி போல் இங்கே ஒரு சில பேர்கள் நீ சொல்கிற மாதிரி பல விதமாக இருக்கலாம் பெரும்பாலும் கிடையாது அப்படி சில பேர் கூட பலப்பிராந்தும் தவிர அவர்களுக்கு இச்சை கிடையாது அது ஒரு பிரமாணமாக கொள்ளக்கூடாது என்பது இந்த பாலம் சொல்கிறார் ஞானி தத்துவ ஞானம் என்று உணர்வுடைய ஞானி எவை புரிந்திடணும் உன்னை சொன்ன மாதிரி எது செய்தாலும் கூட அது ஒரு குறை அல்ல இழிவா சொல்லப்படாது அப்படி இழிவு உரைத்ததாக என்று எவரா சொல்வார்கள் ஆனால் இணையில் இரு தீயன் என்பர் ஐயம் ஒரு சிறிது ஒரு அவன் நம்புக சொன்னார்கள் அப்படி போல அது செஞ்சாக அவனை குற்றவாளிய சொல்லுவார்கள் யூகமில்ல அதனால் ஆகல ஆகவே இணையில் யூகமில்லை அதனால் மற்ற அவைகள் செய்தும் அலைவதில் தாழ்வு எனும் அவர்கள் எது செஞ்சாலும் கூட அவருக்கு எந்தவிதமான தாழ்வு கிடையாது அலைவதில் தாழ்வு எனும் தீயன் யாராவது சொன்னான்னா அவன்தான் தாழ்வு இல்லையா ஞானிகளுக்கு தாழ்வு கிடையாது என்று சொல்லலாம் அப்படி சொன்னால் சொல்றார் அவனே மிக தீயன் எவன் சொன்னாலும் அவன்தான் கொடியவன் ஞானி எது செய்யலான்னு சொல்கிறான் இல்ல அவன்தான் மிகக் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது பொது விதி சிறப்பு விதி அது எது ஏக தேசம் நாங்கள் சிறப்பு விதியை கொல்லப்படாது பொது வீதி தான் கொள்ளணும் அதனால் அவனே தீயன் மிக எதனால ஞானம் அதற்கு தாழ்வால் ஞானத்துக்கு ஏற்படும் என்னமோ ஞானியானு செய்கிறாங்க அக்கல்வனாம் செய்கிறாங்க என்னத்தை ஞானி இல்லைங்க அப்படின்னு சொல்லுவார்கள் மீண்டும் சொல்கிறார் நன்றோ ஞானம் ஒருவனையும் ஒரு விதத்தில் பொருந்து இருக்குமே ஆனால் ஞானி என பெயரும் நன்னி நின்ற ஞானி என்று பெயரும் பொருந்தி இருக்கும் ஞானம் இல்லாதவங்கிட்ட ஞானம் ஞானி என்று சொல்ல முடியுமா பணம் இருந்தால் பணக்காரன்னு சொல்லலாம் பணமே இல்லை ஆனால் பணக்காரன் எப்படி சொல்றதையும் பெயர் மாத்திருக்கலாம் தனக்கோடின்னு பேர் இருக்கும் அது தானமே இல்லை தனக்கோடி சவன் பேரு அது பணம் இருக்காது குளிச்சே வேலை பார்ப்பான் அப்புறமேல பலராமன் பேர் இருக்கும் அவனுக்கு தனி குருமாதிரி தான் இருப்பான் பேரு தான் பலராமன் அப்ப பெயர்னாலேயே சொல்ல முடியும் சாமி ஐயா பாத்திரம் ஆத்திரியில் போயிட்டுதான் இருப்பான் இது வந்து ஞான ஒருவனை ஞான ஒருவனுக்கு இருந்தாதான் ஞானின் பொருந்தும் இல்லைன்னு எப்படி பொருந்தும் ஒருபோதும் பொருந்தாது எவனாவது எப்படி இருந்தாலும் ஞானிதான்னு ஒத்துக்கிட்டா அவன் தான் மிகத்தையன் அவனை தேர்வு வேறு கிடையாது ஆகவே உன்னுடைய கேள்வி சிலருக்கு பொருந்தமே ஒழிய பிறகு பொருந்தான் ஏகேஷ் சுகாரம் அது சாஸ்திரம் அங்கீகாரம் பிறந்தாலும் கூட அது பல பிராரதம் இருக்கணும் எனக்கு அப்படி ஒரு பிராரதி இல்லை இருக்குமே ஆனால் அது இச்சை கொடுக்கும் எனக்கு இச்சை கொடுக்கல அப்போ அர்த்தம் பிரார்த்தமானது ஆசை கொடுத்து தான் செயல்படுத்துமே உடைய ஆசை கொடுக்காம செயல்படுது ஒருவன் சாப்பிடறா அப்படின்னு சொன்னா ஆசை இல்லைன்னா வாய் திறக்கவே மாட்டான் சாப்பிடுவேன்னா வாய் திறந்தேன் கொஞ்சமாவது ஆசை இருந்தால் சரி கொஞ்சம் கொடுக்குன்னு வாய் திறந்துக்குவான் கொஞ்சமாவது கொஞ்சம் கூட ஆசை இல்லையா வேண்டாம்னு சொல்லி வாய் மூடிதான் செய்யும் வாயில் வச்சா கூட வாய் மூடிக்குவோம் வேண்டாம்னா அப்போ ஆசை இருக்குமே ஆனால் கொஞ்சம் ஆசை இருந்தால் கொஞ்சம் சாப்பிடுவோம் அதிகாசி அதிக சாப்பிடும் அவ்வளோதான் வச்சுருந்தேன் அப்படி போல பிராரத பலமா இருக்குமே ஆனால் நிச்சயமாக நிச்சயம் கொடுக்கும் அகுவலால் சொல்ற அசைவின்மை கைப்பற்ற போகலால் தோன்றும் மடி என்னார் பிராரதம் தான் சோம்பலும் கொடுக்கறது சுருசுறுப்பும் கொடுக்கறது பேதைப்படுத்து விடவுள் அறிவு கற்று வாகன ஒரு புஷியாலியா அவனுக்கு கெட்ட காலம் வருபே வேலை பண்ணார் அவட ஒத்துக்குவான் முன்ன மாதிரி இல்லை மொழியே வேலை பண்ண மாட்டேங்குது ஒண்ணுமே தெரியுமா அப்படிம்மா ஒரு முட்டாளா இருப்பான் எனக்கு என்ன மூலம் வேலை பண்ண யோசனை வெற்றியும் கிடைக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படிம்மா தான் ஒருவனை புட்சாலி ஆக்குறது முட்டாளாக்குறது அது மைமுண்டு அது இலக்கணம் தெரியாமட்டிக்காரன் சோம்பேறின்னு சொல்லுறதெல்லாம் ஒரு உபச்சார மொழியே வேறு கிடையாது விசார சொல்ல மாட்டார்கள் என்றம் ஒருவனை பெயரும் நனி நிற்பது எல்லாரும் பொதுவாக இருந்தாலும் கூட பிரார்த்த அனுசாரமாக விவகார முடிவாக இருக்க முடியும் என்பதை தெரிவிக்கிறார் கருவயீச்சையுடையதுவும் கணவயீச்சையுடையதுவும் கருதி குறிப்பதன் நோக்கீடு தோன்றும் உளபடியே உழவுதென்னில் குருவை அடைந்தவன் அருள்வரூபத்தை அனுபவமாக குறித்துள்ளோரும் இருவைய திடம்பமாய் ஞானி என்போரும் ஏதி தோன்றும் உன் பாடல்களே மந்திரிக்கு தக்க பதில்கள் சொல்லித்தார் இந்த ஞானம் அப்படிங்கிறது கொஞ்சம் சாம்பான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரிஞ்சது மொழியும் சாமானிய மக்கள் தெரியாது அந்த ஞான மார்க்கத்தில் அபியாசம் ஓரளவுக்காக சாஸ்திர பயிற்சி இருந்தால்தான் ஞானி என்றும் அல்லது போலி ஞானி என்றும் கண்டுபிடிக்கணும் போலிகள் நிறைய இருக்கிறார்கள் அதை கண்டுபிடிக்கணும்னா ஒரு பரீட்சை ஒரு பரீட்சை வேண்டும் உலகத்தில் ஒவ்வொரு துறைகளிலும் போலிகள் இருக்கத்தான் செய்யும் ஜவுளி அரிசி அப்புறம் மளிகள் மருந்துகளை எல்லாத்திலும் போலி இருக்கத்தான் செய்யும் சன்னியாசிலும் போலிகள் இருக்காங்கல்ல அப்படி அதை வெளியே இருக்கவும் சொல்கிறது ஞானபாதத்திலும் போலி இருக்கத்தான் செய்யும் நெல் தான் போடுறோம் நமக்கு வேண்டிய நெல் தான் அப்போ அடைக்குது அது நெல்லுன்னாலும் வந்துடுறது அப்புறம் அது என்ன பண்ணுறோம் சம்பளம் கொடுத்து பிடுங்க வந்துருக்கு அது பிடுங்காமல் விட்டோம்னா நெல் அமைக்கிறது அது அப்படி போல போலிகளை கண்டு நீக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்ப அது கொஞ்சம் இலக்கணம் தெரியணும் அல்லவா எது போலி எது நல்லதுன்னு அப்படி இலக்கணத்துக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார் கருவயிற்றை உடையதும் கருவயிறு அதாவது குழந்தை குழந்திருந்தாக்க அது ஒரு பெண் இருக்கு அதே போல கனவயிற்றை உடையதும் மகோதர வயிறுன்னு சொல்லுவாங்க பெரிய வயிறு இருக்கும் ஒரு பெண்ணுக்கு கருதி அதை பார்க்கும்போது பெண்ணின் குருவதனை குறிப்பதில் நோக்கினி தோன்றும் ரெண்டு பேர் கர்ப்பத்திரிகளான்னு சொன்னாக்கா அதுக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண தான் தெரியும் உள்ளபடிக்கு குழந்தை இருக்கிற பெண்ணுக்கும் வயிறு பரிசா தான் இருக்கு நோயினாலே வயிறு பரிசா இருக்கிற பெண்ணுகளும் இருக்காங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் பயிற்சி வேணும் அது துறையில் உள்ளவன் தெரியும் எல்லாரும் தெரியுமா எல்லாரும் ரெண்டு பேரும் கர்ப்பம் தான் அதாவது அந்த கருவ இருக்கிறதாக உடம்பெல்லாம் கொஞ்சம் ஒப்பீட்டு கூட இருக்கும் சில பேர்களுக்கு கால கூட வீக்கில் இருக்கும் சில பேர்களுக்கு தெம்பு இருக்கும் பலவளப்பம் அப்படி வயிறு தான் பறிச்சாலும் அதெல்லாம் வெள்ளியதாக இருக்கும் கொஞ்சம் மாதிரி இருக்கும் மகதிர வயிறுங்க அது யாதி அப்படி போல் கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா இது கருப்பஸ்திரி இது வெறும் வயிறு மட்டும்தான் இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம் இவ் உலகத்தில் உள்ளவர்களுக்கு அதுவும் எல்லோரும் தெரியாது சில பேர் தெரியும்ன்றார் அதுபோல உலபடியே உலகுதண்ணில் விவேக வைராக்கியம் வந்து இந்த உலகத்தின் கண்ணே குரு அடைந்து அவருடைய அருளாலே அவன் அருளில் சொரூபத்தை அனுபவமாக குறித்துள்ள உண்மை சுரூபத்தை விசாரணை செய்து அனுபவமாகவே வந்துள்ள அந்த ஞானிகள் இருக்கிறார்கள் அது ரெண்டாவது ரெண்டாவது அது எப்படி இருக்கு இரு வைய திடம்பமாய் இந்த பெரிய உலகத்தின் கண்ணே ஆடம்பரமாய் தமிழ் ஞானி என்று தமிழ் ஞானி என்பவரும் இருக்கிறார்கள் இருக்காங்க எங்களை ஆடம்பரத்திலே தெரிஞ்சுக்கலாம் ஏஜே தோன்றும் ஏதுன்னா காரணம் நிமித்த காரணம் துணை காரணத்தை கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிதான் இருப்பாங்க அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க ஆனால் விசாரணை என்ன பார்த்தா தெரியும் என்ன விசாரணை பண்ணி எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏதோ சாஸ்திர பயிற்சி உள்ள உங்களுக்கு தெரியும் அல்லவா எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லி பார்ப்போம் ஆசை ஞானிக்கு நிராசை இருக்கும் போலி ஞானிகளுக்கு ஆசை இருக்கும் இதை திருத்தி அடைவாங்க இவங்க போலியில் இருக்காங்களே கொண்டா கொண்டான்னு வாங்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுங்க இவங்க படத்தில் நம்பிக்கை வழியா பகவான் மேல் நம்பிக்கை நோயின் அடையாளம் தெரியும் அது போலயும் நிராசைதான் பிரதானம் அவர்களுக்கு பிரார்த்தனைத்தாக திருப்தியே வரும் இங்கே ஒரு வராது மனத்துக்கு தான் இவங்களுக்கு பக்தி இருக்கும் நம்பிக்கை இருக்கும் ஆடம்பரம் இருக்கும் தீபத்திலே ஒரு பாட்டு வரும் இருவழி மேற்செருகி தமிழ் ஞானி என்பவருக்கும் எவ்விதத்தினால் போக்கு இந்த பொய்யின்னு வரும் இது எப்படி போக்குற இந்த பொய் காலி காட்டேரி முனியப்பன் கோவில் சத்தியம் பொய் சத்தியம் பண்ணுறதே தப்ப முடியாது இவன் பிரம்ம சன்னிதானத்திலேயே போய் சொல்றானே போறான் அப்படிங்கிற பழக மட்டும் அர்ஜுனருக்கும் இராமருக்கும் அதிகாரம் அவை பார்த்து அறைந்த நூலின் கருத்தெரிய ஞானம் ஒன்றே பிரமாணம் சரி எது கணக்கன்றாகும் விருத்தமரிவாச்சாரமுடையோனே ஞானி இல்லோன் விருத்தனாகும் விருத்தமுடன் அமைச்ச விது துணிவென்று உட்கொள்வாயீன் மீண்டும் மந்திரி கேட்குறார் அர்ஜுனருக்கு ராமருக்கு எல்லாம் உபதேசம் பண்ணி ஞானம் வந்த ஆட்சி போய் பண்ணலையா கட்டுக்காக போயிட்டாங்க நீங்களும் அப்படித்தானே உபயேசம் கேட்டுக்கோங்க எல்லாேரும் சரி தான் ஆட்சி பண்ணுமா இல்லையா என்பது கேள்வி அர்ஜுனருக்கும் ராமருக்கும் அதிகாரமாக பார்த்து அவளுக்கு அதிகாரப்புருசல் அவங்கள்லாம் அவங்க எதுக்கு வந்தாங்க பூமி பாரதிக்கு தான் வந்தாங்க அப்படி அவதாரப்பிடுசா அதிகாரப்புருசாக இருக்கிறதுனால அவங்க கடமை செய்யணும் கடமை செய்ய தவறதுனால அவன் பூஜை செய்யுது ராமருக்கும் அப்படித்தான் அவர் கடமை இன்னும் பின்னால் இருக்க இப்பவே அவர் கோமனை கட்டிக்கிட்டு அதை பொருத்த உக்காந்துக்கிட்டார் அது சரியில்லைன்னு வாயிச்சர் பூஜாசம் பண்ணார் இப்போ யுத்த நான் யுத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு தேவையில் இருந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு வேண்டாம் தண்ணி அதை போகிறேன்னாக்கேன் அது அந்த சமயத்தில் கடமை மறந்தான் கடமை செய்கிறேன்னு தூண்டி விட்டான் அதன் பிற கடமை வளர்ச்சியோடு அவர் செய்தார்கள் இங்கே அப்படி இல்லை நான் எப்படி இருக்கேன்னு சொன்னால் ஞானம் எல்லோரும் போது தான் அவங்க யாருக்கு அவங்க போய் எனக்கு போதும் ஆனால் அதில் பிராரந்தம் பண்ண அர்ஜுனருக்கும் ராமருக்கும் அதிகாரமாவை பார்த்து அறைந்த நூலின் அந்த சாஸ்திரங்களில் கருத்தறியா ஸ்டார்பின்னு தெரிஞ்சுக்கணும் ஞானமொன்றே பிரமாணம் ஞானம் எல்லோரும் பொதுதான் சரிதிகளும் கணக்கென்றாகும் அவர்கள் செய்த வாழ்க்கையை நாம் மேற்கொள்ளும் கணக்கிடையோ அவருக்குள்ள ஞானம் எனக்குள்ள எனக்குள்ள ஞானம் அவங்களுக்குள்ள ஆனாலும் அவர்கள் அந்த காரிய நாம் அந்த காரியம் இருக்கும் பிரார்த்தம் அவங்க பிரார்த்தம் அப்படி எங்க பிராது இப்படி அதனால சரித்திரத்தை பற்றி சொல்லப்பட முடியும் விருத்தம் இது சொன்னோம்னா விரோதம் அறிவு ஆச்சாரமுடையோனே ஞானி எப்படி இருக்கணும் தத்துவ ஞானம் இருக்கணும் அவர் ஒழுக்கம் இருக்கணும் நிராசை சாரசியம் முதலான ஒழுக்கங்கள் இருக்கணும் இல்லோன் அப்படி இல்லைன்னா விருத்தனாகும் விரோதம் உடையவனாக அதனாலே அமைச்சர் திருத்தமுடன் இது துணி இதுதான் நிச்சயம் என்று மனதில உறுதி செய்து கொள்ளு உட்கொள்வாய் ஜீரனாகி உட்கொள்வாய் புத்தி சக்தியை கொண்டு இதனை முடிவு என்று இப்படி இந்த பாட்டுல சொல்லி முடிக்கிறார் என்றே ராஜயோகி உரை செய்து என்று வாக்குத்தனை அழக்கி நிமிடத்தகற்றி மனத்தினையும் ஒன்றுமில்லா வெறும் பாழாய் ஒன்றாம் சமாதிதனை அடைந்தான் அமைச்சன் இது கண்டி நேர்மைத்தான் இப்படி பேசிக்கொண்டு இருந்த பிறகு அவருக்கு மன ஒழுக்க ஏற்பட்டது சமாதி அடைநான் என்று அங்கு அநேகமாய் இருத்தே தக்க பதில்களை சொல்லி விரிவாக செய்த பிறகு ராஜயோகி யோகெல்லாம் ராஜா இவர் லௌகிகத்திலும் ராஜா தான் ஞானமாதத்திலும் இவ அப்படிப்பட்ட ஞான யோகி ராஜாவாக இருந்தவர் உரை செய்து பட்டத்தார் போல பட்டத்தார் வாழ்க்கையிலும் பெரும் வசதியுடையவர் தான் துறவான ராஜாவாக தான் இருந்தவர் துறை வேந்தடன்னு திரு சக்கரவர்த்தியவன் அவரை போல துறவு அடைய முடியாது பட்டத்தார்கள் அவ்வளவு தீவிரம் அப்படி அதுபோலவர் மகாராஜா அவளுதான் ரெண்டிலையும் உயர்ந்தவர்கள் ராஜயோகி உரை செய்து நின்று அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு வாக்குத்தினை அடக்கி பேச்சு அடக்கினார் நிமிடத்தை அகற்றி சிறிது நேரத்திலேயே மனதினையும் அடக்கி ஒன்றுமில்லா வெறும் பாழாய் நமர்ப்பு பிரபஞ்சம் எதுவுமே இல்லாமல் என்ன பால் சூன்யம் போல இருக்கின்ற ஒன்றாம் சமாதினை அடைந்தான் சமாதியை பெற்றான் இந்த சமாதி வந்து பல காலம் அபியாச பலத்தினாலே அடிக்கடி வந்துடும் மேல்பூமிகாலத்தில் அடிக்கடி வந்துடும் இவர் ராமேஸ்வர் அவர் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படியே தான முடியுவானார் அவருக்கு சமாஜம் அபியாசம் அதிகம் ஆறு மாதம் சமாதினால் சொல்லப்படுது இந்த அபியாசங்கள் உள்ளே போயிடும் பெருமை வெளிவரும் இது சகசமாஜன்னு பேர் அவங்களுக்கு இருந்தாலும் ராமகிருஷ்ணன் ஆலாம்பிக்கார தான் அந்த இடத்துல இருந்து கொண்டு மந்திரியானவர் இதை பார்த்தார் இந்நேர்மை இந்த ஒரு முறைமையானது புதியது இது நாம் எல்லாம் கண்டதில்லை கேட்டதில்லை என்று அதிசயத்தான் ஏன் இப்படியாக அதிசயப்பட்டான் சாதாரணமாக உள்ளவர்கள் ஞானம் அடைகிறது அங்குறது அது ஒரு விதம் அப்படி பிரார்த்தம் ஒரு சக்கர விவர்த்தியாக இருக்கிற ஒரு இவள் நிவர்த்தியா ஆகி யோகிலுக்கெல்லாம் தலைமை வைக்கக்கூடிய அளவுல நிவர்த்தியாக இருக்காருங்கன்னா நீ பீடியா அதிசயம் சாதாரண விஷயம் அல்ல என்று மந்திரி கருதினார் இந்த உணர்வு நமக்கு நிலை நாம் இங்கே எந்த உணர்வு கொடு நிற்பேன் வந்த வழியே தான் திரும்பி வளர்ப்ப முடைய மாபுரிக்கே வந்த முடையோருடன் இருந்து பகர்ந்தான் அரசன் இயற்கை எல்லாம் இப்படி இருக்கும்போது சமாதி இந்த உணர்வு நமக்கு இன்னும் எழுதவில்லை இது நமக்கு வருமா கொஞ்சம் அப்படி இருக்கும்போது நாம் இங்கே எந்த உணர்வு கொள்ளும் இருப்பேன் நிற்பேன் அப்படி போய் இவருக்கு இருக்கலாம்னு சொன்னாலும் அப்படி ஒரு மனப்பரிவாக நமக்கு இல்லை ஒரு சிஸ்டரோடு ஆகலாம் மனப்பரிவா இல்லையே அதை நிறைய இருக்கேன் ஏன் நினைத்து அமைச்சன் யூகித்து சிந்தனை வழியை இது நமக்கு ஞாயிற்று இல்லை வந்த வழியே தான் திரும்பி ஏடைய மாபுரிக்கு எந்த வழி வந்தமோ அந்த வழியிலே மீண்டும் திரும்பி வளர்ப்ப முடியாமல் அவருக்கே சென்றார் அதன் பிறகு அங்கே கேட்டாங்க என்ன போனீங்களா என்ன செய்ந்தமுடையோருடன் இருந்து பந்தப்பட்ட மனைவி தாய் தந்தையர் சுற்றத்தார்கள் எல்லாருக்கிட்டேயும் அரசன் இயற்கையெல்லாம் பகிர்ந்தான் அவருடைய இயல்புகள் என்னென்ன என்று கேள்வி கேட்ட கெல்லா பயிர் சொன்னதை எல்லாம் விசாரமாக அவர்களிடத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் சொன்னார் கேட்ட பேர்கள்ும்டனே அவரவர்கள் தேடி வந்து பணிந்திடவும் மாட்டமுடனே தாய் தந்தை மணையால் பதத்தில் வீழ்ந்திடவும் நாட்ட மாறுபாடின்றி நகை செய்திருந்தான் மற்றவனே மகாராஜா மந்திரிக்கு வேண்டிய சமாதானம் சொன்ன பிறகு அவர் போயிடுறார் போய் அவர்களுடைய அரண்மனையில் எல்லாருக்கும் சொன்ன உடனே அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு வந்து பார்க்க வர்றாங்க என்பது இப்போது சொல்ல போகிறார் கேட்ட பெயர்கள் மிகவே எந்து மிகவும் ஆச்சரியப்படுறாங்க என்றும் கிட்டாதி மொழி போல் எப்போதுமே இந்த மாதிரி மனசிலராகிய முனைவரை போல கிடைக்காது ஏற்றமுடனே அவரவர்கள் தேடி வந்து மிகவும் பிரியத்தோடு நண்பர்கள் உறவினர்கள் மற்றவர்கள மந்திரிகள்லாம் தேடி வந்து பணியந்திடவும் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க தாய் சந்திரம் வாட்டமுடனே வந்து பார்க்குறாங்க மனையால் கால் விழுந்து கும்பிடுவது அந்த விழுந்திடவும் ஆனால் இவர் நிலை எப்படி இருக்குது நாட்டம் மாறுபாடு என்று அவர்கள் நமக்கு வந்து மரியாதை பண்ணுறாங்க என்ற ஒரு பெருமையோ அல்லது நாம் இந்த இருக்கோமே என்ற சிறுமையோதுமே கிடையாது அவருடைய மன அமை நிலை எப்படி இருக்குது எந்த மாறுதாலும் இல்லை என்ன செய்தார் நகைசி இருந்தால் நட்டவனே புன் ஒருவர் கொண்டே இருந்தார் இதுவும் பேசவே இல்லை மந்திரிக்கிட்ட பேசுனது விளக்கம் தெரிகிறதுக்காக பேசுகிறதொழிய மேல்புள்ள யார்கிட்ட பேச விரும்ப மாட்டாங்க அப்படி பேச விரும்பாத காரணத்தினால அவர்கள் மனம் அமைதியிருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை உள்ள அவர் மனைவி தாய் தந்தையர்கள் இவர்களை முன்னாள் சமான சூழ்நிலாச்சு சொல்ல வேண்டிய தேவை இல்லை அதனால் அவர்களை பேசவே விரும்பவில்லை அமைதியாகட்சி மனசு நகை செய்திருந்தான் மற்றவனே அது மனமானது ஒழுக்க நிலையை பற்றி இந்த பாட்டில சொல்லிவிடுகிறார் வந்த பெயர்களுடன் வார்த்தை மலராதிருப்பதவரறிந்து வந்தமுடையே நமக்கென்னை பகர்ந்தா தோன்றும் திரும்பி தம் தமிடத்தில் சென்றார்கள் தவனும் சிறிது நாட்கழித்து தொந்தம் ஒன்றும் இல்லாத சுயமாமூர்த்தி தானான் மீண்டும் சொல்கிறார் வந்த பெயர்களுடன் தேடி வந்தார்களே அத்தனை பேர்களுடனும் வார்த்தை மலராதிருப்பது அவர் அறிந்து எதையுமே பேச மாட்டேங்கிறாரே அவள் தெரிந்து கொண்டு அவர்களே சமாதம் அடைந்து நாமெல்லாம் பந்தப்பட்டவர்கள் விடுதலை அடைந்தவர் நமக்கு என்னை பகிர்ந்தால் தோல்றும் அவர் என சொல்லி சொல்லி அவர்கே தன்மாறுனாரு இதை நம்மனால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படி இருக்கும்போது நாமே என்று நினைத்து திரும்பி தமிழ்தமிடத்தில் சென்றார்கள் அவர்களுக்கு சொல்கிறார் மந்திரியானவர் முதல் பாட்டில் நூற்றி பதிமூணாம் பாட்டில் எந்த உணர்வும் நமக்கு இன்னும் எழுதவில்லை நாம் இங்கே எந்த உணர்வு கூட விற்பேன் என்னை அமைச்சன் யூகித்துள்ளார் அவரை இவ்வளோ கேள்வி கேட்டு பயிலு சொல்லி பயில் சொல்லி அவரை தலைமாடி போயிட்டாரு இவங்க சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் நினைச்சிட்டாங்க முடியல அதனால் இவர்கள் சரி அவர் இப்போ வாக்குவாதம் பண்ணால் அவருக்கே முடியல நாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லி திரும்பி தமிழ்தண்டத்தில் சென்றார்கள் தவணும் அந்த தவசிரேஷ்டமாகிய மகாராஜானவர் சிறிது நாள் கழித்து அதை பிரார்த்த முடியுது நிலகாலம் கழித்தப்படுகிறது கழித்து தொந்தம் ஒன்று இல்லாத சுயமா முத்தி தானானான் எந்த விதமான பந்தம் இல்லாத அந்த முத்தி வடியுமே தானானான் என்பது கடைசி நிலை தான் ஒவ்வொருவரும் நிலை இது எப்படி அடையிறது மனப்படிப்பாகன்தான் காரணம் மன இந்த மனமானது வெகு கோல் வித வரணாமடையக்கூடிய வகுதி ஒரு கோல் ரெண்டு கோல் இல்லை மனந்தங்கோழி எந்த இல்லை இல்லாத போலி வரணமடை ஏன் மாயின் அம்சம் இல்லை மாயைக்கு எந்த லட்சணம் இல்லை அந்த லட்சணம் போவோன்னு அந்த மான மனசு உண்டு மனதை படி தெரிஞ்சுட்டா மா தெரிஞ்சாச்சு அவ்வளோதான் ரெண்டாவது ஒரு சொட்டு குழம்பு எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பானசோகத்தில் ஒரு சோறு பதம் வெந்ததுக்காக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி போல் மனதை அலசி ஆராய்ச்சி செய்ய செய்ய மாயினுடைய திறமை போற வெளிப்பட்டு அதே போல் இந்த மனதுக்கு அடித்தான செய்யணும் கோடசனை பத்தி ஆராய்ச்சி செய்ய பிரம்மத்தை தெரிஞ்சு போச்சு பிரம் வரோட்சம் அந்த கோடசனுக்கு அந்நியும் இல்லை பிரம்மம் என்ற நிச்சயம் வர்ற வரைக்கும் விசாரணை நடத்திக்கிட்டே இருக்கும் சிந்தனை பண்ணுவோம் இது ஒரு பெரிய நிலை மனமானது பரிபாகம் அடைந்தா இந்த நிலை வரும் என்பதே இந்த பாலத்தில் அதாவது வந்தம் ஒன்றும் இல்லா சுயதான ஆசைகள் என்ன இருக்கு வாசனைகள் எவ்வளவு எவ்வளவு இருக்கு கணக்கு பண்ணி போடுறது அவர் வேலைதான் அது கடைசி கட்டம் அது வடிதான் அது வடியில போனாக்கா கடைசியில் அந்த நிலம் வரும் அந்த சூச்சி சேவத்தில உள்ள விவகாரங்கள்லாம் வேதாந்த விசாரம் பண்ணாக்கா அவங்களுக்கு ஒரு கணக்கு சொல்லிவிடுறான் ரெண்டு பேரே மூணு பேரே மேலே இல்லைன்னு சொல்லியாச்சு குட்டியில் தொடரலாமல் உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது ஆனால் அஞ்ஞானிகளுக்கு அப்படி இல்லை அவர்களுக்கு உத்தரவாதம் கிடையாது இப்போ தேப்பினா எப்பயோ எங்கே போடுறாங்க எந்த ஜென்மங்களுக்கோ சொல்ல முடியாது ஏன் இவர்களும் வேறு ஜென்மம் இருக்கேன்னு சொன்னாக்கா அது கடைசி ஜென்மத்துக்குக்காக சொல்லப்படுது ஜடபரதன் மான் பிறந்தார்ன்னா அவர் ஒரு பார்த்தம் எடுத்த பிறவியில் அது கடைசி பிறைய அடையலை அது ஜடபரதன் ஜென்மம் ஒரு மானாக பிறந்து மீண்டும் பிறந்து ஞானம் அடையதான் ஒரு பிரார்த்தம் இருக்காது அப்படி இருந்தால் தான் இன்னொரு பிறவியா ஒழியா இல்லைன்னு பிறகு கிடையாது அதனால அப்படி தனித்தனி பிரார்த்தமா இருக்குன்னா ரெண்டு பிரார்த்தம் ரெண்டு பிறகு இல்லை மூணு பிறவிதான் மூச்சுக்கும் மூணு பிறகு அபியாசிக்கு ரெண்டு பிறகு ஞானிக்கு அதே பிறவிதான் அவனுதான் சொல்லப்படுது அப்படி இருந்த மீண்டும் வரதுக்குள்ளோ பிரார்த்தம் இருந்தாலும் கடைசிய பறவை இல்லைன்னு சொன்னாலே ஞானம் வராதுன்னு சொல்லிடு கழிச்சிய பறவையா இருந்தால் ஞானம் வந்துடும் அவன்தான் தீவிரதை அதிகாரி பேர் பிறகு வேதாந்த ஒன்றுன்னு பெருசு இல்லை இவ்வளோதான் சமாச்சாரமே எந்த திரு திரு படித்தாலும் இவ்வளோதான் இதுக்கு மேலே கிடையாது நீ தேவ சமஸ்கிருத்து படித்தாலும் சரி தமிழ் படித்தாலும் சரி ஹிந்தியில் படித்தா தெலுங்கு படித்தா அதுதான் விஷயம் இவ்வளவுதான் ஆனா மனசு வந்து வாங்கிக்கு சக்தி கடைசி பிறகுதான் உண்டாகுது அதுதான் பரிபாக அப்போ ஏன் இந்த வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாக்கா இது கடைசி பறவை இல்லை இன்னும் ரெண்டு பேரும் இருக்கும் அதனால தான் இதுக்கா ஞானம் வரமாட்டேங்க ராமதேவ் அவருக்கு கடைசி பறவை இல்லை அதனால கடைசி பேருக்கு கர்ப்பத்திலே வந்துருச்சம் இருக்கு கர்ப்பத்திலேருந்து உதவ பண்றதாக ஆத்மத்தில் அப்படி கடைசி பறவையில தான் வரும் கடைசி பறவையில இப்பெல்லாம் செஞ்சு வச்சிருந்தோம்னா சின்ன வயசுல வந்துடும் அதனால இப்போ செய்யறது நஷ்டம் பண்ணவில்லை நீ தான் எந்த கழிச்சிய பிறகு இல்லை நீ சொல்லிட்டீங்களே அடுத்த ஒரு அடுத்த பேரில் பார்த்துக்கலாமண்ணா நாளைக்கு செய்கிற வேலையே இன்னைக்கு செஞ்சு முடிச்சதுனால ஓய்வா இருக்கலாமல்ல அடுப்பில் நஞ்சன் ம செஞ்சிட்டோம்ன்னா அப்புறம் கழிப்பேன் ஆரம்பத்தில் வந்து வருது அதான் சின்ன சின்ன வயசுலேயே வர்றது சில பேர்ல ஞானம் செஞ்சு முடிச்சதுனால நஞ்சென்மங்கள் யோகா பிரஷ்டன் அப்படிங்க அப்படி அதனால ஞான விசாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நஷ்டம் ஒன்றுமே கிடையாது லாபம் அதான் சென்ற விதிகா சந்தனை படிப்போர் சிந்தனை ஒன்று நின்று தீரவே துறவராகி அந்த மாதிரி இல்ல வமலமே வடிவமாவர் எந்தமை அருளின் ஆண்ட வாழி இந்த மாராஜன் சென்ற விதிகா சந்தனை இதிகாசம் என்று சொன்னாலே மன்னர்களுடைய வரலாறு மகான்களுடைய வரலாறுக்கு இதிகாசம் படிப்பேன் புராணம்னு சொன்னால் தெய்வங்கள் பற்றிய வரலாறுக்கு புராணம் கந்த புராணம் சிவபுராணம் காளி புராணம் இதெல்லாம் புராணம்லாம் வரும் இது மகான்கள் பற்றி சொல்றதெல்லாம் அல்லது மன்னர்களை பற்றி சொல்வது இதெல்லாம் இத்திகாசம் பெரும் ராமாயணம் பாரதம் இது மாதிரி மகான்களை சரித்திரம் தான் இதிகாசம் பேர் இதிகாசம் மகான்கள் சொல்லக்கூடிய வரலாறுன்னு அர்த்தம் இந்த மகாராஜன் மகாராஜன் சென்ற இதிகாசன் துறவடைந்த இதிகாசந்தனை படிப்போர் சிந்தனை ஒன்றுமின்றி தீரவே துறவராகி அதனால கோயில் மடத்துல எல்லாரும் போனோம்னா மந்த அதிகாரியே இருப்பாங்க இன்னும் வீட்டுல திரும்பி போலாமா என்ன வந்துகிட்டே இருக்கும் இது படிக்கும்போது திடமாகுது எதுக்காக வச்சது இந்த மூணு தொடர்ந்து வச்சதுதான் அப்போ திடமாயிருக்கும் சிந்தனை ஒன்றுமின்றி தீரவே துறவராகி அவர்களுக்கு துறவு மனப்பான தீர்மானும் அந்தமும் ஆதி இல்லாத அமலமே வடிவம் ஆவார் அந்தம் நாசம் ஆதி முதல் இல்லாத அமலம் குற்றம் இல்லாத வடிவம் எது பரமஸ்வரபந்தோம் அந்த நிலை பெறுவார்கள் இப்போது எங்களுடைய குருவாக ஏற்றுக்கொண்டது அவர் அம்பாள் உபாசகர் குருவாக பறைய வாழினார் எந்தமை அருளி நாளில் எம்முடைய எம்மை அருளினாலே அடிமைப்படுத்தி ஞானம் கொடுத்த எளில் குரு அழகிய மானச குருவாகவும் சோழ குருவாகவும் பறையே இவர் வந்து தாந்தனி சான்றிச்சர் தான் அம்பால பாசகர் தீவிரம் பறைய வாழி அந்த பெரிய நாய்க்கியே இவ்வாழ்வாயாக என்று நன்றி தெரிவித்துட்டு முடிக்கிறார் அதன்றி பிறகு பலன் சொன்ன அரியது துறவரில் உரிகழு முடிகுலகம் பெருமை இந்த பாடலை சொல்லி அறியது துறவரம் அல்லது இல்லையால் மிகவும் கடித்தற்கரியது துறவர வாழ்க்கைதான் சாஸ்திரங்கள் அதான் சொல்லியிருக்கு பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பரசம் சன்னியாசம் என்று கடைசி ஆசிரமம் அது வர்ணத்தில பிராமணன் கடைசி பிராமண சத்திரியை வைத்த சுத்திரம் சொல்லக்கூடிய கிரமத்தில் ஆசிரமத்தில் துறவரும் உயரும் அது தாய் வயல் தாயை வைத்துக்கொண்டு நிர்ணயிக்கிறது வர்ணம் இது மனவரிபாகத்தை வைத்து நிர்ணயிக்கிறது ஆசிரமம் இது எல்லாருக்கும் பொருந்தும் அது குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தான் பொருந்தும் ஏன்னா தாய் வழியே கண்டுபிடிக்கிறது அது தாய் பிராமண பெண்ணாக இருந்தாக பிராமணன் சத்திரி பெண்ணாக இருந்தாக சத்திரியன் இப்படி ஒரு கணக்கு பண்ணுறது இது அப்படி இல்லை எல்லா வருணங்களிலும் மனவரிபாகத்த மாதிரி ஆசிரம நியமம் உண்டு அதனால் துறவரம் அடைகிறது மிக துரலவந்தான் அப்படிப்பட்ட துறவரம் அல்லது இல்லையா மருவிய துறவரம் ஒருவி மன்னனாய் அப்படிப்பட்ட உயர்ந்த துறவ வாழ்க்கை கிடைத்த பிறகும் அதை விடுத்து ராஜனாகி மணிமொழி கவித்து உலகம் ஆண்ட நிலை வறுமையானாலும் கூட அது தேவை இல்லை அப்படி வருமே அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் பெருவிளை மணியினை பெண்டிக்கு இதில் இல்லை நல்ல மாணிக்கல் கிடைச்சது அது பின்னா குத்திட்டு போயிட்டானா சூறு பேளைக்கும் நம்ம குறிப்பு செய்ய வேண்டி நம்ம நூறுரூவா வேட்டு கொடுக்குறோம் பத்து ரூபா தூட்டு போயிட்றாங்க அப்படி போடல இருக்குது மகிமை அப்படிங்கிறது ஆனாலும் அது மகிமையை தெரிஞ்சவனுக்கு தான் அதான் மாணிக்கல் ரத்தன இதெல்லாம் மகிமை தெரிஞ்சவங்க கொடுக்க மாட்டாங்க குறைஞ்சவில்லைக்கு தெரியாதவண்ணா என்னமோ காசு வந்து சிவாசன் போகணும் அப்படின்னு சொல்கிறேன் அதே போல தான் எங்கள் சாமியோட ஆரம்பத்தில் சில பேர் சன்னியாசி கொடுத்துருக்கு அவண்ணா வேட்டை எடுத்து போட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் அது வந்து யாரும் கொடுக்குறதே இல்லை கழிச்சு வரை மட்டும் கடிதம் கொடுத்தது யாருக்கும் கொடுக்குறதில்ல அப்போ அவனுக்கு சாமிக்கு பழனி சேர்த்து மூணு தான் கொடுத்தது கடைசி காலத்தில் அதுக்கு முன்னாடி இடையில் கேட்டாலும் கொடுக்கறதில்லை பத்து போயிடறாங்க என்ன பண்ணியா பெரிய பையனா ரெண்டு பேர் இருந்தால் சிதம்பரத்தில் நல்லா படிச்சவங்க தான் கை முறை மனம் தான் வைராக்கியம் இல்லை தீட்டு போயிட்டாங்க காய் வாங்கிட்டு அப்படி என்ன பண்ணுறது அது காரணம் என்ன கொடுக்கப்படாதவங்களுக்கெல்லாம் பக்கம் இல்லை படிப்பாகவும் இல்லை அவங்க வந்து கொஞ்சம் நாலாச்சு சேவை பண்ணுறாங்கன்னு பெரிய போட்டு கொடுக்கறது தான் அது காப்பா தெரியதில்லை அவங்களுக்கு போயிடுறாங்க அப்போ என்ன பண்ணுறது அவர் மீண்டும் வந்துடுறார் அவர் வீடு போயிட்டு தழிச்சு போய் என் மீன் வந்துட்டாரு கழிச்சு வைக்க வச்சாரு சிதம்பரம் தான் வச்சிருக்காரு அப்படி சில பேர் இருக்காங்க அப்புறம் கொடுக்கல தண்ணி அதுதான் கழிச்சு அப்புறம் கொடுக்க மாட்டாங்கல்ல ஏன் அப்படின்னு சொன்னா அந்த மகிப்பன் தெரியாம போறது ஓ பெண்ண பெருத்தி வச்சிருக்காங்க நல்ல மாலை பார்த்து குடுக்குறாங்களா எவ்வளவு கொடுத்துருவாங்க சொல்லுங்க அது அப்புறம் கொடைகிற எப்படியோ போட்டும் அது பார்த்து பார்த்து நல்லதான் கொடுக்குறாங்க அது தடையாளி போகிறது உண்டு பெருமாள் நல்லாவே இருக்கும் அப்படி போல் தனியாக கொடுக்குறதும் சகுதி பார்த்து தான் கொடுக்கணும் இப்போ என்ன கொடுக்குற மாதிரி தான் இது அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா கொடுத்தவங்களுக்கும் பாவம் செய்யுது எந்த பையனுக்காவது கண்டு போய் வச்சுட்டா அப்புறம் அழுகு வரும்போது இன்னமும் தூக்கி ஏற்படுது அதுபோல் இங்கேயும் சன்னியாசம் வைராக்கியம் பார்த்து தான் எல்லாரும் கொடுத்துடமாட்டாங்க சாமி ராமலிங்க சாமி கேட்டார் நான் தனியாக இவனுக்கு வைராகி இவள் இவனுக்கு என்னதுக்கு அப்படிங்கும் அப்புறந்தெல்லாம் சமான் சொன்னாங்கல்லாம் முன்ன சின்ன வயசுல கொஞ்சம் வைராகி இல்லாமல் இருக்கலாம் வயசாகிடுச்சு இல்லை அப்படின்னு சரி சரி அப்படின்னு சொல்லி வயசான அப்புறம் போச்சு போதும் இல்லை சேட்டை எல்லாம் அவருக்கும் சேட்டை விடைவார் தான் சேட்டை விடைவார் அவரு கொடுக்காரு அப்படி போட அவர் வயசாகிடுச்சு இல்லை அவர் ஊனிங்கி போச்சிடலாம் அவர் கொடுத்தாச்சு அப்படி பெருமானந்தருக்கு கேட்டாங்க ஈவனுக்கு என்னதுக்கு அப்படின்னது அப்புறம் என்ன கேட்டாங்க சரி அப்புறம் அப்போதான் சரி சேர்த்துக்கு வந்தது கோபாலையாக கொடுக்கலாம் வைராக முடியுமே ஈவனுக்கு என்ன வைர வீட்டுக்கு போயிட்டு வர்றான் அப்படின்னது அப்படிலாம் சொன்னாங்க சரி சரி இப்போ எப்படி போங்க அவர் கடிச்சு காலமாக ஆயிடுச்சுல அப்புறம் கொடுத்து இருபது நாள் தான் இருந்தார் அப்புறம் போயிட்டு தரேன் இருபதுக்குள்ளே கடைசி காலம் மாச்சியாரி எப்படியும் போறாங்கன்னு சொல்லி பதினாறாம் தேதி வாங்கணும் அவருக்கு மாசிப்ப நாலாம் தேதி காணும் அப்படின்னாச்சு இருந்தாலும் போயிட்டாங்க கடைசி காலத்து எப்படியும் போன போறதுதான் அதனால ஒரு அருமை தெரியணும் அறியதோ துறவரம் அல்லது இல்லையா அருவிய துறவரம் உருவி மன்னனாய் குருகோட முடிக வைத்து உலகம் ஆழ்வது பெருளை மனித பிண்டிக்க பெரிய பொருளை கொடுக்கிறது எப்படியோ அது போல உலகத்தாருக்கு பெரிய ராஜா பதவி கிடைச்சு இருக்கலாம் சன்னியாசம் அங்குறது ராஜ பதவி ஒப்பிட முடியாதுன்னு தெரியும் என்ன மயம் அடிச்ச பூஜை தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அமைதிதான் காணும் தன் உண்மை தெரிந்து அமைதியாக இருக்காங்க அங்க அமைதி கிடைக்குமா ராஜாவுக்கு ராத்திரி போயில வருமா அப்போ எதுக்காக பாடுபடுறது மனாமேதிக்குதான் வெளியில் பகிட்டுக்கு ராஜா தர்பார் அதில் ஜெய போட்டுரு தான் எதுவரைக்கும் ஜெய போடுவாங்க அனுப்புகிறதுக்கு வரைக்கும் அப்புறம் எதிராஜி வந்தான்னா இவனை போயிட்டான்னாங்க இவனை விட்டுட்டு அவனை பிடிச்சிக்கிறாங்க அவனுக்கு ஜேவ போடுறாங்க கூட அரசியல்வாதிகள் ஜெய்கிற கட்சி பக்கம் சேர்த்துக்கிறாங்கல்ல ராதே மறைகிறதுக்கு அப்படி இல்லை அப்போ என்ன இருக்குது இல்லை அப்படின்னு தெரிஞ்சவங்க அமைதி கிடைக்கும் ஆனால் சன்னியாச வாழ்க்கையில் புறத்தோற்றத்துக்கு மகிம் இல்லைன்னாலும் மனதுக்கு அமைதி இருக்கணும் உண்மையான சன்னியாசமா இருக்கணும் அப்ப பேருக்கு சன்னியாசமா இருந்தாக்க அப்போ வெளியிலும் உள்ளே ரெண்டு ஒன்று தான் அமைதி விரும்பக்கூடிய சன்னியாசமாக இருந்தா அமைதி கிடைக்கும் இல்லை வெளியில ஒரு காரணத்துக்காக சன்னியாசம் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தா அது மனதில் வெளியிலும் மரியாதை இல்லை மரியாதை இல்லை ரெண்டு கேட்டு ரெண்டு கேட்டெல்லாம் வசிப்படுத்த அப்படி சார் அப்படிங்க சாஸ்திரமானது மகாராஜா துறம் முற்றி பெற்றது பயிரம் உள்பட செய்யும் நூற்றி இருபத்தாறு சர்வம் ஏதோ குரு கிருபையினாலேயும் கானபிரமத்தின் இந்த ஆசிரமத்தில் நிர்வாகத் தலைவர் நம்முடைய கௌரவத் தலைவர் கௌரவத்திற்குடைய போர் நாதர்கள் என்ன நடக்காது அதனால் அவருக்கு பெருகும் நன்றி தெரிவிக்கும்